ீிாமூிச்சேந்திரை சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கமாதத்தம் ஹியதூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ் மாதே ஷா விரவிணம் ேவே சுவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குரு சுவோப்ளவரோவீக்கணேணுமே பசியேஜ ங்கஷவசத்தூஷேமேவிதாயு நோவ்வூஷா விவேவே ரிஷஸ்பத்தூம் अथ அயன उपसमेत्यो भगवो கவந்த பரமேத்தோவாச்சோமரி சதா சிசியமா எயாச்சிரா சர்வ பாபம் பரா புருஷம் விவான் இந்த ரெண்டு மந்திரத்துக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் ஆஸ்வலாயன மகர்ஷி சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற தகுதியை பெற்று பகவான் பிரம்மதேவனிடத்தில் சென்று முறைப்படி நமஸ்காரம் பண்ணி எனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் ஏற்கனவே அந்த ஜானம் இருக்கு அதாவது பிரம்ம வித்தியை தெரிஞ்சு வச்சிருக்கார் இந்த பிரம்ம வித்தியனுடைய மகிமையெல்லாம் சொல்கிறார் பிரம்ம வித்தியனுடைய பிரயோஜனத்தையும் சொல்கிறார் மகிமை பிரம்ம வித்தியனுடைய பிரயோஜனம் சொல்லி அந்த பிரம்ம உபதேசம் பண்ணுங்கள் இத்தகைய மகிமை வாய்ந்த இத்தகைய பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்தியை எனக்கு சம்பிரதாயமாக கிரமமாக உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அவருடைய பிரார்த்தனை வேண்டுகோள் அ வரிஷ்டா பிரம்மவித்யா சதா சத்பிஷேவியமானா பிரம்மவித்யா நிகூடா பிரம்ம வித்யா சர்வ பாப நிவாரணம் கரோதி சமஸ்த பாப நிவத்தி அப்புறம் என்னது பரமபுருஷப் பிராப்திஹி பரம புருஷப் பிராப்தி பரமபுருஷப் பிராப்திகின்னா என்ன அர்த்தம்னா ஈஸ்வரனை பிரம்மனை நிறைவான மெய்ப்பொருளாகவே தன்னை உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு பார்த்துட்டோம் ஆக அஜான நிவத்தி ஞானத்வாரா அகம் பிரம்மாஸ்மி இது விற்பிஞான பிராப்தி மோட்ச ஜானம் அது அடைஞ்சாச்சு அடையிறத பற்றி இதெல்லாம் கிடைக்கும் அப்பேற்பட்ட பிரம்ம வித்தியை நீங்கள் சம்பிரதாயப்படி எனக்கு உபதேசம் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைன்னு கேட்டாச்சு இனி பிரம்மதேவர் உபதேசத்தை தொடங்குற தஸ்மை சகோவாச்ச பிதாம சிச்ச உச்சனே ஹெசிடேட் பண்ணலை உடனே உ உத்தமமான சிஷ்யன் யோக்கியதை உள்ள சிஷ்யன் சம்பிரதாயப்படி முறைப்படி அணுகி கேட்டிருக்கார் அதனால் அவரும் உடனே உபதேசத்தை தொடங்குறார் சா பிதாமகா பிதாமகாங்கிறது பிரம்மதேவருக்கு ஒரு பெயர் ஏன்னா இந்த சிருஷ்டிக்கு காரண தக்ஷ பிரஜாபதிகள் பிரம்மாவனுடைய புத்திரர்களாக கருதப்படுகிறவர்கள் வேதத்தில் கூட பார்க்குறோம் சையேக பிரஜாபதேர் ஆனந்த அதுக்கப்புறம் வந்து ச ஏகோ பிரம்மண ஆனந்த பிரஜாபதி தேவ இந்த பிரஜாபதிகள் மூலமாகத்தான் பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணுறாருன்னு சாஸ்திரம் சொல்கிறதுனால பிரஜாபதிகள்லாம் பிதா அவர் பிதாமகா கிருஷ்ணரும் சொல்கிறார் இல்லையா பிதாஹம் பிதாமகா பிதாமகான்னா அந்த தாத்தாவுக்கு தான் பிதாமகா வழக்கமாக பித்தான்னா அப்பா பிதாமகான்னா அப்பாவோடய அப்பாவுக்கு பிதாமகான்னு பேர் மகாபாரதத்தில் பீஷ்மரை பீஷ்ம பிதாமகான்னு சொல்கிறோம் இங்கே தாத்தான்னா எதுக்கு தாத்தான்னா இங்கே பிரம்மதேவர் ஜெகத்துக்கு தாத்தா ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த சிருஷ்டிக்கு அவர் பிதாமகராக இருக்கிறதாக சொல்கிறது வழக்கம் சரி பிரம்மதேவர் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் என்ன பண்ணார்னா இந்த பிரம்ம வித்தையை சம்பாதிக்கிறதுக்கு மூணு வேலை பண்ணணும் பிரம்ம வித்தியை அடையணும்னு சொன்னால் பிரம்ம இந்த இடத்துல பிரம்ம ஜானம் பிரம்ம ஜானம்னா என்ன சுத்த சைதன்யத்தை பற்றின ஜானந்தான் பிரம்ம ஆ பரம்பொருள் மெய்ப்பொருளை பற்றிய அறிவு அதுக்கு பேர் பிரம்ம ஜானம்னு பேர் அந்த பிரம்ம ஜானத்தை பெறத்துக்கு என்ன சாதனங்கள்னா ஸ்ரத்தாபக்தி தியானம் ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவேகி ஞான யோக நீ தெரிஞ்சிக்கணும் பிரம்ம யோக சாதனங்களால் அதை தெரிஞ்சுக்கணும் பிரம்ம யோகம்னா பிரம்ம ஜானத்துக்கு சாதனங்கள்லாம் இருக்குது என்ன சாதனம்னா வணம் மனனம் நிதித்தியாசனம் உபநிஷத்து என்ன சொல்றதுன்னு தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிரவணம் அதில் சந்தேகங்கள்லாம் வரும் ஏன்னா குரு வந்து சொல்லுவார் நீ பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா நான் இத்தனை நாளாக ஜீவன் சொல்லி பிரம்மதாசனா அல்லவோ இருந்தேன் போய் எப்படி பிரம்மன்னு சொல்ல முடியும் பிரம்மனுடைய அடிமையை போய் பிரம்மன் எப்படி சொல்லுகிறீர்கள்னா இதெல்லாம் பிரம்மனுடைய அடிமைங்கிறதெல்லாம் விவகாரத்துக்காக முதல்ல உனக்கு பக்குவம் வரத்துக்காக உபதேசிக்கப்பட்டது நீ பிரம்ம தாசன் இல்லை நீ தான் பிரம்மன் இந்த மந்திர இந்த கைவல்யோபனிஷத்தினுடைய பத்தொன்பதாவது மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மையேவ சகலம் ஜாத்தம் மய் சர்வம் பிரதிஷ்டிதம் மய் சர்வம் லயம் ஜாதி தத் பிரம்மாத்வயம் ஆக பிரம்ம ஜான சாதனம் என்னதுன்னு கேட்டால் ஸ்ரவண மனநிதித்யாசனம் மனநத்தில் தான் இதை சொன்னேன் தத்துவமசி நீ பிரம்மன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதை வாங்கிக்க முடியாது இத்தனை நாளாக நான் பிரம்ம தாசனாக இருந்தேன் ஏன்னா கர்ம காண்டம் உபாசனா காண்டத்தில் உபதேசம் பண்ணப்பட்டது அகம் பிரம்ம தாசோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இல்லை ஆனால் இப்போ என்னென்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுகிறீர்கள் அது எப்படி கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அகம் தேகோஸ்மின்னு லௌக்கிகத்தில் இருக்கிறவனை பற்றி பேச்சே கிடையாது போய் அகம் அர்த்ததா அவனால் அர்த்ததாஸ் காமதாஸ் யாரு மெட்டீரியலிஸ்டிக் அர்த்ததாஸ் பத்னிதாசா பத் தாசா அர்த்ததாசா அவெல்லாம் என்ன பண்ணுறான்னா அவன் அர்த்ததாஸ் அர்த்ததாசனால் பணத்துக்கு அடிமை புல நின்பத்துக்கு அடிமை பணத்துக்கும் புல நின்பத்துக்கும் அடிமையாக இருக்கிறவனை சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது நீ இறைவனுக்கு அடிமையாக இறைவனுக்கு அடிமையாக இருந்து பணத்தை அனுபவி நீ கோ அனுபவிக்கலாம் நீ அதுக்கெல்லாம் அடிமை ஆகப்படாது அப்படின்னு சொல்லி பிரம்மதாஸ் பிரம்மதாஸ் சொன்னாலும் ஈஸ்வரதாஸ் சொன்னாலும் சிவதாஸ் சொன்னாலும் விஷ்ணு தாஸ் சொன்னாலும் ராமதாஸ் சொன்னாலும் கிருஷ்ணதாஸ் சொன்னாலும் ஹனுமான் தாஸ் சொன்னாலும் ஐயப்ப தாஸ் சொன்னாலும் எல்லாம் ஒன்றுதான் என்ன ஒரே வஸ்து பேரை மாத்தின்னு தேவி தாஸ் புவனேஸ்வரி தாஸ்லாம் சொல்லிக்கலாம் அடிமை பகவானோட அடிமை அப்போ பகவான் எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை நான் ஒழுங்காக செய்கிறேன் நீ வந்து என்ன காலம்பரம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு தரமாவது பூஜை பண்ணு முடியலைன்னா ஒரு நேரமாவது பூஜை பண்ணு மற்ற நேரம் பணம் சம்பாதி உலக சுகத்தை அனுபவி ஆனால் என்ன மறக்கப்பட நான் தான் உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கேன் அப்படி வச்சு ஏதோ பிரம்மதாஸ் அப்படின் ஆனால் வேதாந்தம் படிக்க போன உடனே நீ எதுக்கும் தாசன் கிடையாது இங்கே தாசனுக்கு அது ஆண்டவனும் இல்லை அடிமையும் இல்லை ஆண்டவன் அடிமை எல்லாம் மாயத்தோற்றம் அப்படின்னா எப்படி இருக்கும் சந்தேகம் நிறைய வரும் அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக மனநம் பண்ணணும் அப்படி பண்ணத்துக்கு பிறகும் என்ன பண்ணுவோம்னா அந்த அகம்பிரம்மாஷ்மி விற்பி பிரபலமாகணும் அதுக்காக நிதித்தியாசனம் பண்ணணும் விவகாரத்தில் எல்லாம் இப்படிலாம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக நம்மளும் விவகாரத்தில் தாச புத்தியோடு தான் இருப்போம் ஆனால் மனசில் ஆழமாக தெரியும் அகம் பிரம்மாஷ்மிங்கிற அந்த ஞானமும் இருக்கும் ஞானத்தை பெற்ற பிறகு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி கீதையில் கர்மண் அபிப்பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சகா அவன் எவ்வளவுதான் விவகாரத்தில் ஈடுபட்டாலும் அவன் அதனால் பாதிக்கப்பட மாட்டான் இதுவண மரண நிதித்தியாசனம் முக்கியம் ஸ்ரவண மனநிதி இவர் கேட்டது என்ன பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்க நிதித்தியாசனம் பண்ணணும் வா அப்படிங்கிறார் எப்படி சொல்றாருன்னா ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவேஹி ஸ்ரத்தான் பக்தின் மனநம் தியானம் சொன்னா எதுக்கு ஸ்ரத்தைக்கு ஸ்ரத்தாங்கிற சப்தம் இப்படி சிரவணத்துக்கு கொடுக்கும் அதாவது உபனிஷத் தாத்பரிய நிச்சயா சிரவணம் உபநிஷத்தினுடைய மையக்கருத்து என்ன பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுறதுடைய மையக்கருத்து என்ன மையக்கருத்து அத்வைதம் பிரம்மதான் ஜீவேஸ்வர ஜகத் ரஹித பிரம்மம் பிரம்மந்தான் மையக்கருத்து சென்ட்ரல் தீம் அதை நாம் ஒத்துக்கணும் அதுக்கு ஸ்ரத்தை வேணும் ஏன்னா இந்த ஸ்ரத்தை ரெண்டாக பிரிக்க வேண்டியிருக்கு முதல்ல கர்மகாண்டம் உபாசனா காண்டத்தில் வச்சிருக்கிற ஸ்ரத்த ஜீவேஸ்வர பேதத்தில் இருக்கிற ஸ்ரத்தை கடவுள் இருக்காருங்கிறதுல சந்தேகம் அதுக்கே ஸ்ரத்தை வேணுமே ஏன்னா அவர் தெரிய மாட்டார் கண்ணுக்கு தெரிய மாட்டார் நான் உடம்புக்கு வேறு அந்நியமாக இருக்கிற ஜீவாத்மா ஆஹ் ஜீவ புத்திக்கும் ஈஸ்வர புத்திக்கும் ஸ்ரத்தை வேணும் அந்த ஸ்ரத்த வந்து துவைத்த ஸ்ரத்த தர்மத்தில் ஸ்ரத்தை இருக்கு புனர்ஜென்மாவில் ஸ்ரத்தை இருக்கு ஸ்ரத்தைன்னா என்னர்த்தம் ஆஸ்திக்ய புத்தி ஆஸ்திக்ய புத்தின்னா என்ன அர்த்தம் அஸ்திங்கிற ஞானம் என்ன அஸ்தி புனர்ஜென்ம அஸ்தி மறுபிறவி இருக்கிறது எனக்கு முன்பிறவி இருந்திருக்கிறது இனி அடுத்த பிறவி இருக்கலாம் தெரியாது ஆக பிரவிகள் பல இருக்கின்றன உடல் வேறு உயிர் வேறு சரீரத்துக்கு அன்னியமா ஜீவா அஸ்தி தேக வதரித்த ஜீவாத்மா அஸ்தி ஜகத் கர்த்த ஈஸ்வரா அஸ்தி கர்மத்துக்கு புண்ணியபாப அதிருஷ்டம் இருக்கிறது அந்த புண்ணிய பாபந்தான் சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் ஆஸ்திக்ய புத்தி இந்த ஆஸ்திக்ய புத்திக்குத்தான் ஸ்ரத்தைன்னு பேர் ஸ்ரத்தான்னு சொன்னால் இந்த ஞா ஸ்ரத்தைக்கு லட்சணம் சாஸ்திரத்தை பொய்யின்னு நினைக்கப்படாது இந்த டீச்சிங் எல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லப்படாது சாஸ்திரம் பொய் கிடையாதுங்கிற எண்ணத்துக்கு பேர் ஸ்ரத்தாஸ்திரத்தில் சொல்லியிருக்கெல்லாம் பரம சத்தியம் சாஸ்திரம் பொய் சொல்லாது ஸ்வர்கா அஸ்தி நரகா அஸ்தி தேக வத்திர்த்த ஆத்மா அஸ்தி ஈஸ்வரா அஸ்தி புண்ணிய இதெல்லாம் வந்து அஸ்தின்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்தா மகாத்மாக்கள்லாம் பொய் சொல்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு பேர் ஸ்ரத்த சாஸ்திரம் பொய் சொல்லலை இந்த சாஸ்திர எடுத்து சொல்லக்கூடிய மகான்கள் பொய் சொல்லலை இந்த வாழ்க்கையில் பொய் பொறி பொய் இல்லை இது உண்மைதான் ஒத்துக்கிற அந்த விற்பிக்கு பேர் ஸ்ரத்தா ஆனால் இங்கே இருக்கிற ஸ்ரத்தை என்னென்னா இது ஸ்ரவணம்ங்கிற போது இங்கே சொல்கிற ஸ்ரத்தை ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இவர் சாதன சதுஷ்டய வந்தவருக்கு போய் என்ன இவர் அதனு சொல்லியாச்சு அத ஆஸ்வலாயனஹா ஆஸ்வலாயனஹா பரமேஷ்டினம் உபசமயத்தை உவாச்ச அப்படின்னு சொன்னால் அத சப்தத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம் சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவர்னு சொல்லியிருக்கோம் சாதன சதுஷ்டய சம்பத்தி வரணும்னா என்னெல்லாம் வரணும் சாதன சதுஷ்டய சம்பத்தி வரணும்னா சாதன சதுஷ்டய சம்பத்தின்னா என்னன்னு கேட்கக்கூடாது சாதன சதுஷ்டைய சம்பத்தின்னா எது நிலைச்சிருக்கும் எது நிலச்சிருக்காதுங்கிற விவேக்கம் நித்தியநித்ய விவேகா அது ஒன்று அடுத்தது விராககா எது அனித்தியமோ அதில் விருப்பு வெறுப்பற்ற மனப்பான்மை வேண்டாம் அது எனக்கு வேண்டாம் அதில் ஆசை இருக்கிறோம் அனுபவிச்சுட்டு போகிறான் எனக்கு அது வேண்டாம் வைராக்கியம் அப்புறம் அடுத்தது என்னன்னா நிறைய குணங்கள்லாம் சொல்கிறார் ஆறு குணங்கள்லாம் சொல்கிறார் எண்ணங்கள்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்திரிய நிகிரகம் இருக்கணும் அப்புறம் வந்து துறவு மனப்பான்மை இருக்கணும் அப்புறம் இந்த அத்வைத வேதாந்தத்தை சொல்ற விஷயத்துல ஸ்ரத்தை இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே துவைத்தத்தை சொல்றதுல ஸ்ரத்தை இருந்து தான் இவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தியே வந்துருக்கு அது மறக்கப்படாது நான் இந்த நுணுக்கம் கவனிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா கர்ம காண்டம் உபாசனா காண்டமெல்லாம் ஜீவேஸ்வர பேதத்தை தான் உபதேசம் பண்ணுறது ஆஹா அங்கேயே நமக்கு ஸ்ரத்தை இருந்தால் தான் சாதன சதுஷ்டையுமே வரும் இங்கேயும் ஸ்பெஷலாக ஸ்ரத்தை சொல்கிறார் ஏன்னா அத்வைதத்தில் ஸ்ரத்தை வராது நிறைய பேர் இந்த சாதன சதுஷ்டயை சம்பத்தியெல்லாம் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க துவைத சித்தாந்திகள் விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள்லாம் சாதன சதுஷ்டையை சம்பத்தியே சொல்கிறது இல்லை அவர்களும் இதை சொல்லுவார்கள் இதுக்கு சாதன சதுஷ்டையும் பேர் கிடையாது வேறு விதமாக இருக்கும் ஆனால் துவைதத்தை மெயின்டெயின் பண்ணுவது அதனால தான் அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரத்தையை கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா முதல்ல வச்சுருக்கிற ஸ்ரத்தை வேற ரெண்டாவது ஸ்ரத்தவே முதல்ல துவைத்தத்தை ஏற்கனவே நமக்கு அப் இருக்கிற துவைத்தத்தை இன்னும் ஃபைன் பண்ணுறது திருஷ்டமான துவைத்தம் அதிருஷ்டமான துவைத்தம் நம்ம அர்த்த காமத்தை விரும்புகிறவன் வந்து வேதத்தையே ஒத்துக்காதவனுக்கு இருக்கிற துவைத்தம் என்னது துவைத்தம்னா வேத புத்தி அவனுக்கு வந்து திருஷ்டமாக இருக்கிற துவைத்தம் இது சாஸ்திரத்தினால உபதேசிக்கப்பட அதிருஷ்ட அத் அதிருஷ்டத்வைத்தம் ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு ஜகத்து வேறு புண்ணியம் வேறு பாபம் வேறு புனர்ஜென்மா வேறு சொர்க்கம் என்ன சொல்கிறது கர்மகாண்டம் உபாசனா காண்டத்தில் உபதேசிக்கப்படுற அதிருஷ்டமான விஷயங்களில் இருக்கிற துவைத்தம் இது நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற துவைத்தம் வேறு துவைத்தம்னா இப்போ தனியெல்லாம் பேத பேதமாக இருக்கு இதுலேயும் சுப்பீரியர் இன்ஃபீரியர் இன்பிட்வீன் எல்லாம் இருக்காங்களே ஏற்கனவே நமக்கு இருக்கிற பேத புத்தியை திருஷ்டமாக இருக்கிற பேத புத்தியில் நமக்கு இருக்கிற சம்சாரம் போகணுங்கிறதுக்காக அதிருஷ்டமான பேத புத்தியை உபதேசம் பண்ணி நமக்கு தகுதியெல்லாம் கொடுத்த பிறகு அதிருஷ்டமாக இருக்கிற துவைதத்தையும் நீக்கி அத்வைத்தந்தான் திருஷ்ட அதிருஷ்ட விலக்ஷணம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது திருஷ்ட அதிருஷ்ட விலக்ஷணம் திருஷ்டமாவது அதிர்ஷ்டமாவது எப்படி போகிறோம் பாருங்கள் அது திருஷ்டத்தை நெகேட் பண்ணுறதுக்கு அதிர்ஷ்டத்தை யூஸ் பண்ணி அப்புறம் அதிர்ஷ்ட சாஸ்திரத்தை வச்சுட்டு விஷயத்தை வச்சுட்டு திருஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனலைஸ் பண்ணி திருஷ்டமாவது அதிருஷ்டமாவது ரெண்டு அவுட் அதிர்ஷ்டம்னா அன்சீன் அர்த்தம் அது சுகமாகவும் இருக்கலாம் துக்கமாகவும் இருக்கலாம் அதிர்ஷ்டம்னா லக்குன்னு எழுதப்படாது இங்கிலீஷில் அதிர்ஷ்டம்னா அன்சீன் எழுதணும் அன்சீன் வந்து பே பேட் லக்காகவும் இருக்கலாம் குட்லக்காவும் இருக்கலாம் அது ஒன்றும் வவஸ்தை கிடையாது ஆக இங்க ஸ்ரத்தான்னு சொன்னா எதுக்கு சொல்றேன் சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு தான் வந்திருக்கார் யாரு ஆஸ்வலாயின மகரிஷி அவர் வந்திருக்கிற போது அவருக்கு இங்க வந்து ஸ்ரத்தான சிரவணத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்ரத்தா சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் இந்த அர்த்தம் சொல்கிறது ரொம்ப சம்பிரதாயம் தெரிஞ்சால் தான் முடியும் வெறும் சம்ஸ்கிருதம் படித்தா மாத்திரம் படி சொல்லிட முடியாது எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அதனால் எனக்கு அர்த்தம் சொல்லிட முடியும்னு சொல்லிட முடியாது சங்கராச்சாரியர் சொல்லுவார் ஸ்ரத்தான்னால் தண்ணின்னு ஒரு இடத்துல அர்த்தம் சொல்லுவார் வாட்டர்னு எடுத்து அர்த்தம் இந்த காண்டாக்ட் லேம்பர் நீங்கள் ஸ்ரத்தாவுக்கு வாட்டர்னு எந்த புதுசுலையும் கிடைக்காது அதுக்கு என்ன பிரமாணம்னா ஸ்ரத்தாவா ஆபஹா பிரமாணம் வேத தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் அதுக்கு தான் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் இல்லாட்டி சும்மா ஒன்றும் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம்னு சங்கராச்சாரிய போய் சொல்லிட முடியுமா இப்போ இந்த அவருக்கு ஏற்கனவே கர்ம காண்டத்திலையும் உபாசனா காண்டத்துலேயும் ஸ்ரத்த இருக்க அவருக்கு சாதன சதுஷ்டயமே வந்திருக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம்னு சொல்லக்கூடிய கர்மயோகம் பண்ணி அந்த கர்மயோகத்தினுடைய அதிர்ஷ்ட சக்தியினாலேயும் அதனால் கிடைச்ச விவேக பலத்தினாலேயும் அவருக்கு நித்தியா நித்திய விவேகம் விராகம் முமோக்ஷத்துவம் சமாதி சட்க சம்பத்தி அதெல்லாம் அந்த குணங்கள்லாம் வந்திருக்கு முமோக்ஷுத்வனா மோட்சம் அடையணுங்கிற ஆசை எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு பேராசை பிடிச்சி அலையிறானோ சுகம் அந்த ஊரை போக்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி வேகமாக ஒருத்தன் இருக்கானோ நிறைய புண்ணியம் பண்ணணும் கோயிலை கட்டி ஆகணும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணி ஆகணும் அப்படின்னு எப்படி ஆசைப்படுறானோ அதே மாதிரி நான் இந்த துவைத்த புத்தியிலிருந்து விலகி ஆகணும் மோக்ஷம் அடைஞ்சே ஆகணும் பிரம்ம சத்தியங்கிற ஞானத்தை உணர்ந்து ஆகணும் நான் இனிமே இந்த இண்டிவிஜுவாலிட்டியிலிருந்து வெளியில் போகணும் எனக்கு வேண்டாம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி நான் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற தீவிரத்தை இதெல்லாத்துக்கும் பேர் தான் சாதன சதுஷ்டயம்னு பேர் அதில் தான் இங்கே சொல்கிற சாதன சாதன சதுஷ்டய சம்பத்தியில் சொல்கிற ஸ்ரத்தை கர்மகாண்ட ஸ்ரத்தை இல்லை ஞான காண்ட ஸ்ரத்தை விசேஷமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லணும்னா அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரத்தை அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரத்தை அத்வைத ஆச்சாரியர்களை தவிர நான் கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறேன் அத்வைத சித்தாந்த ஆச்சாரியர்களை தவிர மற்ற சித்தாந்த ஆச்சாரியர்களுக்கு அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரத்தை கிடையாது அதனால தான் அத்வைத சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா வேத மந்திரங்களை வச்சு தான் அத்வைத்தையும் பேசுகிறான் ஆகையினால இங்கே ஸ்ரத்தைன்னு சொல்றது எதுக்குன்னா அத்வைத தத்துவத்தை குரு உபதேசம் பண்ணுறபோது பரமசா அதாவது உபநிஷத்துக்களுடைய பரம தாற்பயம் அத்வைத பிரம்மணி ஏவ் தாத்ய அவசானம் அத்வைத பிரம்மனிடத்துல தான் தாத்யம் அப்படின்னு உபநிஷத்துக்கள் சொல்ற போது அதுல ஸ்ரத்த வரணுமே ஆகினால ஸ்ரத்தா ஈஸ் ஈக்வல் டு இந்த காண்டெக்டில் ஸ்ரவணம் அத்வைத தாத்பரிய நிச்சாயக வாக்கிய அத்வைத தாப்பயத்தை உபதேச நிச்சயப்படுத்தி உபதேசம் பண்ணுற வாக்கியங்களை கேட்குறத்துக்கு பேர் அதை பிராம சத்திய புத்தியோட அத்வைதம் சத்தியம் அத்வைதானம் சத்திய ஜானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் இந்த இடத்துல ஸ்ரத்த ஸ்ரத்தா இஸ் ஞான யோகத்தோட ஒரு அங்கம் பிரதம அங்கம் ஞான யோகத்தினுடைய முதல் அங்கம் சிரவணம் இப்போ நீங்கள் கேட்டுருக்கீங்களே என்னதான் என்ன தான் பேசுகிறார் மணிக்கணக்காங்க அதனுடைய சென்ட்ரல் தீம் என்னன்னு அத்வைத்தம் அத்வைத பிரம்மன் அத்வைதந்தான் பிரம்மன் பிரம்மன் தான் அத்வைத்தம் அத்வைத பிரம்மன் வேறே அது சகுண பிரம்மன் அத்வைத பிரம்மன் நிர்குண பிரம்மன் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் இதுக்காக இல்லை உபனிஷத்துக்கு ஆதிசங்கரருடைய வியாக்கியானத்தை நாம் ஃபாலோ பண்ணி சொல்லின்னு ஆகையினால் ஸ்ரத்தா சப்தத்துக்கு ஸ்ரவணம்னு அர்த்தம் அடுத்தது பக்தி பக்திங்கிற சப்தத்துக்கு இங்கே மனநம்னு அர்த்தம் சாதாரணமாக பக்தின்னா என்ன அர்த்தம் பக்தின்னா பகவானிடத்தில் நமக்கு இருக்கிற பிரீத்தி அன்பு அதுக்கு தான் இங்கே பக்தின்னு பேர் சாதாரணமாக அதுக்கு தான் பக்தின்னு சொல்லிட்டுருக்கோம் வழக்கத்தில் அதுக்கு தான் பக்தின்னு பேர் ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் சொன்னார் மோக்ஷத்துக்கு மோக்ஷாதனங்கள்லேயே பக்தி தான் சிறந்ததுன்னார் இவன் உடனே ஓஹோ சங்கராச்சாரியாரே மாறிட்டார் பொருக்கேன்னா சங்கராச்சாரியாருக்கு விஷயம் தெரியாமையா இப்போ சொல்லுவார் மோக்ஷாதன சாமக்ரிய பக்திரேவ கரீயசின்னர் மோட்ச சாதனங்களில் பக்தி தான் உயர்ந்ததுன்னார் ரெண்டாவது வழியிலேயே சொல்லிட்டார் பக்திக்கு லட்சணம் என்னன்னா ஆத்மாவை தியானம் பண்ணுறதுக்கு பேர் தான் பக்தின் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதி ஆஹா பக்திங்கிற நாரத பக்தி சூத்திரத்தில் அவர் சொல்ற பக்திக்கு லட்சணம் வேற பூஜ்ய விஷயேஷு அனுராகா பக்தின்னர் நாரதர் நாரத பக்தி சூத்திரத்தில் பூஜிக்கப்பட வேண்டிய விஷயத்துல இடைவிடாத பேரன்பை வெளிப்படுத்துதலுக்கு பேர் பக்தி இங்கே ஆதிசங்கரர் என்ன சொல்றார் பக்தி சப்தத்துக்கு அர்த்தம் என்னதுன்னா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயத்தே அடுத்து சுவாத்ம தத்துவானுசந்தானம் பக்திரி தபரே ஜகு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு லைன் இருக்கு இங்க பக்திங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா மனநம்னு அர்த்தம் ஏன் மனநம்னா ஸ்ரத்த மாதிரி தான் அர்த்தம் சாஸ்திரத்தை நெகேட் பண்ணாம இத்தனாளா எனக்கு துவைதத்தை உபதேசம் பண்ணி சாஸ்திரம் திடீர்னு அத்வைதத்தை எனக்கு சொல்லி கொடுக்கறது இத்தனை நாளா நான் இந்த பேத புத்தி சத்தியம் நின அனுபவிக்கிறது அதிருஷ்டமான இந்த பேத புத்தியை நினைச்சிருந்தேன் இப்போ ஒரே அடுத்து சொல்லுகிறீர்கள் சத்தியம் இரண்டாவது வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நான் மனசில் வாங்கிக்க முடியும் அதுக்குத்தான் அந்த வாக்கியத்துலையும் உனக்கு அன்பு வேணும் அது தான் இங்கே பக்திங்கிற சொல் மனநத்தை குறிக்கிறது ஆகா ஸ்ரத்தாசப்தம் இன்டர்பிர்டட் ஸ்ரவணம் பக்தி சப்தம் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பக்தி சப்தத்தை யோசித்தாலே புரியும் பஜ்ஜுங்கிற தாத்துவோட தவத்து பிரத்தேயம் சேர்த்தா பக்தின்னு ஆயிடும் இக்கு தா பஜ்ஜுங்கிற தாத்து அந்த பஜ்ஜுங்கிற தாத்துவோட இக்கு தா அப்படின்னு சேர்த்தா கிராமர் தெரிஞ்சால் புரியும் அப்போ பக்தி சக்தி யுக்தி என்ன அர்த்தம் தெரியுமோ பஜ்ஜு சேவாயாம் இன்னொரு அர்த்தம் டு ரிமம்பர் நினைத்தல் அப்படின் இருக்கு ஆக என்னால இப்படித்தான் யோசிக்க வைக்கிறது என்னத்துக்கு இந்த மாதிரி சப்தங்களைாம் உபயப்படுத்தி கன்ஃப்யூஸ் பண்ணுவானே நேரே சொல்லப்படாதோ சிரவண மரண நதி தியாசநாத வேகி அப்படின்னு சொல்லிவிட்டால் வம்பே இல்லை அப்படின்னா நீ திங்க் பண்ணணுங்கிறதுக்கு தானே இப்படிலாம் நான் சொல்கிறேன் உன்னை யோசிக்க வைக்கணும் அதுதான் எனக்கு லட்சியம் நான் ஏதாவது வார்த்தை சப்தத்தை போட்டேன்னா இது எப்படி இங்கே இந்த சப்த சப்தம் வரும் அப்படின்னு கேட்டு நீ யோசிப்பே இல்லையோ யோசித்து வந்து இந்த சப்தத்தை இப்படி தான் அர்த்தம் பண்ணணும்னு உனக்கு தோணும் இல்லையா அது சாஸ்திரத்தோடய உபதேச முறை சிஷ்யனை சிந்திக்க வச்சு அவனை புரிய வைக்கணும் சும்மா லேசாக சொல்லிட்டா அப்படியான்ட்டு போயிடுவான் கேஷுவலாக ஆனால் அவன் கேஷுவலாக திங்க் பண்ண அவனை சீரியஸாக திங்க் பண்ண வைக்கணும்னா சொல்லெல்லாம் ஜாலம் பண்ணணும் சப்த ஜாலம் எல்லாம் பண்ணுற ஸ்ரத்தா பக்தி அடுத்தது தியானம் நிதித்தியாசம் சரி சுவாமி நான் ஒத்துக்கிறேன் எனக்கு ஸ்ரத்தை இருக்க போய்தான் அத்வைதத்தை ஒத்துண்டேன் ஆனாலும் எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்தது ஏன்னா நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்குது பிரம்மசூத்திரெல்லாம் பார்த்தாதான் தெரியும் எப்படியெல்லாம் பண்ணியிருக்குன்னு உபநிஷத்தில் இருக்கிற ஒரு ஒரு பூர்வபட்சம் விடுவானா என்ன அதெல்லாம் நம்மளே நம்ம பூர்வபட்சம் நிறைய கேட்டு கேட்டு அதுக்கு நம்மளே பதில் சொல்கிறோம் அதில் ஒன்று நமக்கு க கஷ்டமே கிடையாது ஏன்னா நம்ம புத்தியை நல்லபடியாக இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் எப்பொருள் எத்தன் மெய் தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால் அதுக்கு முயற்சி பண்ணுறது தப்புன்னு அப்படி புரிஞ்சின்றதுக்கு பிறகு அந்த இதுவரைக்கும் எனக்கு துவைத்த புத்தி பிரபலமாக இருந்தது அதாவது சாஸ்திரியத் துவைத்த புத்தி லௌ மாற்றிடுறேன் புதுசு புதுசாக சப்தங்கள்லாம் வரது முதல்ல அதிருஷ்டத்வைத்த புத்தின்னு இப்போ புதுசாக சாஸ்திரிய துவைத்த புத்தி லௌகிகத்வைத்த புத்தி லௌகிகமாக இருக்கிற துவைத்த புத்தி சாஸ்திரியமாக இருக்கிற துவைத்த புத்தி இந்த சாஸ்திரியமாக இருக்கிற துவைத்த புத்தியை விட்டு இப்போ எனக்கு சாஸ்திரியமாக அத்வைத்த புத்தி வரணும் சாஸ்திரியமாக அத்வைத புத்தி வந்துவிட்டால் லௌகிகத்வைதெல்லாம் அப்போவே அவுட்டுது லௌகிகத்வைத்தமாக இருக்கட்டும் சாஸ்திரியத் துவைத்தமாக இருக்கட்டும் லௌகிகத்வைத்தம் சாஸ்திரியத்வைத்தம் இல்லாட்டி லௌகிக பேதா சாஸ்திரிய பேதா இந்த எல்லா பேதத்துக்கும் எல்லாத்தையும் நீக்கிறது இந்த பேத புத்தி நீக்கிறதுக்கு மனநம் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா இத்தனை நாளாக இந்த சம்ஸ்காரம் இருந்ததா ரொம்ப லேஸ் இல்லை இந்த லௌகிகத்வைத்த புத்தியை விட்டுட்டு சாஸ்திரியத் துவைத்த புத்திக்கு வந்துவிடலாம் கஷ்டமில்லை ஆனால் இந்த சாஸ்திரியத் துவைத்த புத்தியிலிருந்து அத்வைதத்துக்கு போகிறது இருக்க சரியான டெஸ்ட் அது ஏன்னா இது பகவானே உபதேசம் பண்ணுறார் நான் வேற நீ வேறு இல்லைப்பா அகமேவத் தொம் தொமேவ தத்துன்னா அவங்க அப்படி சொல்கிறேள் அது என்றைக்கு அது நடக்காதுன்னா பகவானே வந்து சொல்கிறார் நானும் நீயும் வேறு கிடையாது எனக்கு அன்னியமாக ஜகத்து கிடையாது ஜகத்து கன்னியமாக நான் இல்லை உனக்கன்னியமாக நான் இல்லை எனக்கு அன்னியமாக நீ இல்லை சொல்லப்போனால் உனக்கு எது சாரமோ அதுதான் எனக்கும் சாரம் நீயும் சத்து நானும் சத்து என்ன நேற்றுக்கு தான் யோசிச்சுருந்தேன் இந்த பாரதியாரோட பாட்டு இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சொல்லணும் உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி உண்மையும் அறிவும் சச்சிதானந்தம் உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி பல தோன்றி பல செய்து பல பயனும் உண்ணும் பரமனற் உயிர்க்கலாம் தந்தையை உயிர்க்கலாம் தாயை உயிர்க்கலாம் தலைவனை உயிர்க்கலாம் துணைவனை உயிர்க்கலாம் உயிரை உயிர்க்கலாம் உணர்வை அறிவிலே கண்டு போற்றி நெறியினில் அவன் பணி நேர்வடச் செய்வோம் இன்றைக்கி அங்கே சொல்ல போகிறோம் பிரார்த்தனையில் வரும் ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறவங்க உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி உண்மைன்னா சத்து அறிவுனா சித்து இன்பம்னா ஆனந்தம் உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி ஆக இங்கே நி தியானம்னு சொன்னால் அதை அந்த இதுவரைக்கும் நான் துவைத பாவனையில் ஈஸ்வரனை தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பிரம்ம தாசோகம்னு சொல்லி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் ஜீவன் வேறே பிரம்மன் வேறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ இதை படிக்க படிக்க எனக்கு புரிஞ்சுது வஸ்து ஏக்கமேவ அத்வைதம் பிரம்மைவ சத்தியம்னு புரிஞ்சுது ஆகையினால் நான் என்ன தியானம் பண்ணுறேன்னா சிதானந்தரூபிவோகம் சிவோகம் சிவதாசோகம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் தவததாசோகம் தவதாசோகம் அப்படி ஒரு பாட்டுருக்கு தவதாசோகம் தாசரத் இப்போ அதெல்லாம் அதெல்லாம் வெளியில் அப்புறம் பாடிப்போம் அப்புறம் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் தலைமையிறு நிறைய இருந்தால் எப்படி வேணாலும் கொண்ட போடலான் அதனால் அது மாதிரி விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணுவோம் முதல்ல இது அப்சல்யூட் என்னன்னு புரிஞ்சுக்கணுமே நீங்கள் அத்வைத்தத்தை நிஷ் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் துவைத்தத்தை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அது சாஸ்திரியத் துவைத்தமாக இருக்கட்டும் லௌகிகத் துவைத்தமாக இருக்கட்டும் ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் அப்சல்யூட் என்னன்னு தெரிஞ்ச ஆகணும் ஆ தியானம்னு சொன்னால் இது அசிமுலேட் பண்ணுறது அத்வைதத்தை ஜீர்ணம் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணணும்னா அத்வைதாஸ்திரங்களை படிக்கிறது அத்வைதாஸ்திரத்தில் சொன்ன அந்த பிரம்ம தியானத்தை பண்ணுறது கீதையில் பகவான் தியான யோகத்தில் சொன்ன மாதிரி ஆத்மசம்ஸ்தம் மனுவா நிதபதி சிந்தையே ஏனது யோகிநாமி சர்வாங் மத்கத்தை நாந்தராத்மனா ஸ்ரான் பஜத்தை யோமாம் சமேயுக்த தமோ மத ஆறாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு பார் என்ன அழகா பகவான் இதற்கு ஐக்கியம் சொல்லி முடிக்கிறார் ஆக இதெல்லாம் தியானம் பண்ற எனது ஞானம் ஜேயம் ஜானகமியம் ஹிருதி சர்வித்தம் சர்வஸ்யாஹம் ஹதி சன்னிவிஷ்ட வேதாந்தேதவிதேவாச்சாரங்க எழுதிரணைய மாமிச்சாஸ் தாவஸ் அஹம் யா அமை தவ யா மாம் அபிஜா தோ மாம் தவிர விஷத்தை தனந்தரம் எல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும் இது ஜீர்ணம் பண்ணணும் ஆஹ் பக்தி தியானி அப்படின்னா இவர் கேட்டு வந்த வித்தியை என்ன வித்தியை பராத் பரம் புருஷம் யாதி அதாவது பரபிரம்ம வி இது அப்பர பிரம்மன் துவைத்த பிரம்மன் வந்து அபர பிரம்மன் சகுண பிரம்மன் சாக்கார பிரம்மன் குணவிசிஷ்ட பிரம்மன் ஆக இந்த பிரம்மன் இல்லை அதெல்லாம் ஏற்கனவே உபாசனை பண்ணி தான் அவருக்கு சாதன வந்திருக்கு ஆகையினால இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிர்குண பிரம்ம ஜானத்துக்கு நீ ஸ்ரவண மனண நிதித்தியாசனம் பண்ணணும் அத்வைத சாஸ்திர ஸ்ரவண மன்னன நிதித்தியாசனம் பண்ணணும் அப்போத்தான் உனக்கு நிர்குண பிரம்ம ஜானம் சித்திக்கும் அதை ஜா அசிமுலேட் பண்ணுதான் ஆஹ அவேகி அவேகின என்ன அர்த்தம் ஜானீகி தெரிந்துகொள் ஆஹ பிதாமகராகிய பிரம்மதேவர் அவருக்கு உபதேசம் பண்ணினார் ஸ்ரவண மனநிதியாசனத்தினால் தெரிந்து கொள்வாயாக இந்த சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கு பேர் தான் ஞானயோகம்னு பேர் ஞானயோகம்னு பழக்கத்தில் சொல்லின்னு இருக்கோமே ஞானயோகம்னா இதுதான் ஞானத்தினால பிரம்மத்தை உணர்றத்துக்கு பேர் ஞானயோகம் அறிவால் மெய்ப்பொருளை உணர்தல் அறிவால் மெய்ப்பொருளை உணர்வதற்கு பெயர் ஞானயோகம் அதுக்கு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தமிழ் இதுக்கு பேர் ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு பேர் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலாமை தெளிவால் வாட்டமரும் உத்பவ நோய் உத்பவ நோய்னால் சம்சார இந்த சம்சார என்னாகும் என்னாகும்னா மறுபடியும் மறுபடியும் பிறக்கிற இந்த வியாதி இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால போயிடும் அப்படின்னு சரி ஏன்னா இதுக்கு ஒரு சாதனம் வேணும் இந்த சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு நீ ரிச்சுவல் எல்லாம் மினிமைஸ் ஆஃப் பண்ணணும் மினிமைஸ் பண்ணணும் அதெல்லாம் குறைக்கணும் இப்போ ஃபேமிலியை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது இங்கே வந்தவுடனே ஒரு நாளைக்கு நாலு தடவை இட்லி சாப்பிட்டியா மிளகாப்பிடி தொட்டுண்டியா பேர்கங்கா சட்னியா உப்புமா குழப்படியா இங்கேருந்து விசாரிக்கிறான் சொர்க்க லோகத்துக்கு போனால் விசாரிக்கவும் முடியும் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாரம் கூட நம்மளால் முடியலேன்னு சொன்னால் நமக்கு எங்கே எப்படி மோட்சம் கிடைக்கும் சொல்லிட்டே வரலம் இன்னும் ஒரு வாரம் இந்த வாரம் ஆற்றுலையே வச்சுட்டேன் ஃபோன் எல்லாம் இதுவரை என்ன ஒன்றும் கேட்காது ஏதாவது ஆச்சுன்னா இங்கேருந்து தகவல் கொடுப்பா சொல்லிவிட்டு வர வேண்டாமோ நீங்கள் சொல்லிவிடுவே சுவாமிஜி எப்படின்னு எல்லாருக்கும் அதுதான் கதி சுவாமியாக என்ன ஆசாமியாக இருந்தால் என்ன எல்லோருக்கும் இதுதான் கதி விட முடியாது இந்த பாரு ரிச்சுவல் எல்லாம் குறைச்சிக்கோ அதாவது ரிச்சுவலை மினிமைஸ் பண்ணு இல்லாட்டி சன்னியாசம்னா என்ன ரிச்சுவலை விட்டுவிடுறது ஏன்னா இந்த கவனித்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு இருக்கிற கர்மாக்கள் அஞ்சு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் நித்தியம் நைமித்திகம் காமியம் பிராயஷ்டித்தம் பிரதிஷித்தம் பிரதிஷித்தம் யாருமே பண்ணக்கூடாது எந்த கர்மா எதெல்லாம் சாஸ்திரத்தில் விதி விலக்கி இருக்கோ அது யாரும் செய்யக்கூடாது சாமானிய நிஷேத தர்ம விசேஷ நிஷேத தர்ம அப்படின்னா நிஷேத நிஷேத தர்மங்கள்லேயே வித்தியாசங்களாக இருக்குது ஆ பொதுவாக யாருமே ஒன்றுமே பண்ணக்கூடாது இதை பய் பேசக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் என்றைக்கும் ஒன்று தான் ஆனால் சில இடத்துல போய் பேசலாம்னு சொன்னால் அது வேறு விஷயம் அதை பற்றி பேசல சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் எல்லாம் தனியாக இருக்குது நான் இப்போ சொல்ல போகிறது இந்த அஞ்சு தான் நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த பிரதிஷித்தம் நிஷ்காம கர்ம யோகி இருக்கானே அவன் பிராயஷ்டித்த கர்மமும் காமிய கர்மமும் பண்ணக்கூடாது காமிய கர்மமும் பிராயஷ்டித்த கர்மம் பண்ணக்கூடாது யாரு சாதன சதுஷ்டைய சம்பத்திய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் காமிய கர்மாக்களையோ பிராயஷ்டித்த கர்மாக்களையோ பண்ணக்கூடாது அது வந்து பிரிப்பரேஷன் ஃபார் சந்யாசம் சன்னியாசத்தில் என்ன தெரியுமோ நித்திய நைமித்திக கர்மாக்களே விட்டுடணும் நித்திய நைமித்திக கர்மாக்களை சன்னியாசம்ன்றது தான் சன்னியாசம் ஆனால் காமியப்பிராயஷித்த கர்மங்களை விடுறது நிஷ்கா கர்மயோகம் கர்மயோகத்தில் காமிய பிராயஷ்சித்த கர்மங்களை விட்டாகணும் அதெல்லாம் இப்போ சொன்னால் நிறைய பேருக்கு புரியவே புரியாது கர்மா பண்ணினா தானே விடுறதை பற்றி எங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்குறதுக்கும் அப்புறம் எங்கேயும் ஊற சுத்துறதுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குமே டைம் சரியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்கே பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது எல்லாம் புத்தி மழுங்கி போயிடுத்து போவோம் அப்போ ச காமிய கர்மா பிராய்சித்த கர்மாவை பண்ணக்கூடாது இவனும் நித்திய நியமித்திக என்ன பண்ணுறான்னா மோக்ஷத்துக்காக பண்ணுறான் எனக்கு சித்த சுத்தி வேணும்னு சொல்லி நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்ணுறான் அதையும் அப்புறம் வந்து கர்மயோகி விட்டுடுறான் இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் பகவத்கீதையிலும் நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இங்கே நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ரொம்ப டெக்னிக்கலாக டீப்பாக உள்ளே போ இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குதில்ல அதனால் சொல்கிறேன் ஆக நிஷித்த கர்மாவை யாருமே பண்ணக்கூடாது எந் யாருமே நிஷித்த கர்மா பண்ணக்கூடாது கிரகஸ்தனுக்கு காமிய பிராயஷித்த கர்மா பண்ணுறதுல அதிகாரம் இருக்குது ஆனால் அவனுக்கு பேர் சகாம கர்ம யோகி சகாம தர்மானுஷ்டானம் பண்ணுறவன் அவனுக்கு ஈஸ்வர பக்தி இருக்குது அதெல்லாம் இருந்தாகணும் ஆஹா கர்மபல தாத்தாவான ஈஸ்வரன் பேரில் பக்தியோட என்ன பண்ணுறான்னா பிராயஷித்த கர்மங்கள் நிஷ்காம கர்மா பண்ணுறான் ஆனால் நித்திய நைமித்திகம் பண்ணாமல் காமிய கிடையாது நித்திய நைமித்திக கர்மாவை பண்ணிண்டு தான் பிராயஷ்ச்சித்திர காமிய கர்மங்கள்லாம் பண்ண முடியும் நித்திய நைமித்திக கர்மாவை பண்ணாமல் கேவல பிராயஷ்சித்த காமிய கர்மம் பண்ணால் பலிக்காது பண் பண்ண வேண்டிய சந்தியாந்தை பண்ணாமல் அதிருத்ர மகா யாயஷித்தம்னா ஒன்றும் வேலை செய்யாது யாரோ ஜபிக்கிறவனுக்குனால் பலன் கிடைக்கலாம் ஆனால் எந்த கர்மாவுக்கும் பலன் இருக்குங்கிறதுனால இவனுக்கு கொஞ்சமாக விவேகம் வந்து அதை பண்ணுறதுக்கு போகலாம் ஆனால் அது பூர்ணமாக இருக்காது முழுக்க ஒழுங்காக வேலை செய்யாது ஊரில் வேணா டம்பட்டை அடிச்சிக்கலாம் நான் பண்ணேன் அதிருத்திரம் பிரயோஜனம் தினமே நீ சந்தியாவந்தனம் பண்ணி அனுஷ்டானங்களை நான் பண்ண வேண்டிய நித்திய கர்மாக்களை நைமித்திக கர்மாக்களை ஒழுங்காக பண்ணினாத்தான் காமிய பிராயஷ்சித்த கர்மங்களுக்கே அதிகாரம் நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்ணாமல் காமிய பிராயஷித்த கர்மங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் அதெல்லாம் தெரியாது ஏதோ ஊரில் பத்து பேர் பண்றாருன்னு பண்ணிட்டு இருக்கோமே தவிர நித் அதனாலதான் இன்னொரு குரூப் காத்திட்டு இருக்கு இதுக்குதான் நான் சொன்னேன் இதெல்லாம் இந்த சுவாமியெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் அதுக்குதான் பகவன் நாமாவை சொல்லுங்க நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் வாங்க இந்த வம்பே வேண்டாம் கலவு கல்மஷ சித்தானாம் பாப ஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் திரு கோவிந்த கீர்த்தனம் அவர் காப்பாற்றுவார் குற்றும்போ இதெல்லாம் தலை வேதனை அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் வைக்காதீங்கன்னு அர்த்தம் இன்டைரெக்டா அதிலெல்லாம் ஸ்ரத்தை வைக்காதீங்கோ இதில் ஸ்ரத்த வச்சா போரும்னு அர்த்தம் அவ அப்படிலாம் சொல்லி கடைசியில் நம்மளால முடிகிற விஷயத்த சொன்னா பரவாயில்ல முடியாததை போய் சொன்ன யாருக்கு முடிகிறதோ பண்ணட்டும்னு சொல்கிறோம் அவ்வளோதான் தெரிய முடிய முடியாதுங்கிற பத்தி நம்ம இல்லை ஸ்ரூதர சங்க ஊதுப்பாங்க ஆனால் நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்ணிண்டு பிராயஷ்டித்த காமிய கர்மாக்களை பண்ணலாம் எதுக்காக சொல்லப்பறேனா மந்திரத்தை முதல்ல படிச்சுடுவோம் ந கர்மா ந பிரே நைக்கே அமத்துனாக்கம் நித்தையம் விஜயத்தை எத்தையோ விசந்தி நமண ந பிரனே நைக்கே அமத்தனு பரே நித்தம் குஜத்தை எத்தோவிசந்தி இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணணும்னா நீ ரிச்சுவல்ஸ் எல்லாம் விடணும் ஃபேமிலி லைஃபை விடணும் பணத்தை விடணும் விட்டுட்டு நீ படிக்கணும் சந்நியஸம் குறியாத் சந்நியாசம் பண்ணிட்டு வேதாந்தம் படி வேதாந்தம் படிக்கிறதுக்காக தான் வேறு எதுக்காகவும் சன்னியாசம் இல்லை ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்காக வேண்டிதான் இதுக்கு டைம் நிறைய கொடுக்கணும் எப்படி இந்த ஸ்கூலில் குழந்தைகள்லாம் படிக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் படிக்க முடியுமோ ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மா பொறுப்பெடுத்துக்கொண்டு அவங்களுக்கு வேண்டிய பணமோ எதோ எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால குழந்தைகள்லாம் படிக்க முடியிறது ஆனால் அதுக்கெல்லாம் தெரியாது அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறதுனால தான் படிக்கிறோன்னு தெரியாது இன்னும் எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு படிப்பே கிடைக்கல அதெல்லாம் தெரியாது அந்த குழந்தையோட அதனுடைய என்ன என்விரோன்மெண்ட் அவங்க இருக்கிறதே வேறு இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துலேயே வரமாட்டாங்க வந்தாலும் அவங்களால் ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது எப்படி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அப்பா அம்மா பொறுப்பெடுத்து அவர்களுக்கு படிக்கிறது தான் வேலையும் அது மாதிரி தான் சன்னியாசிக்கும் சந்யாசிக்கு தேவையானது வேதமந்த வேதாந்தம் படிக்கிறவனுக்கு வேண்டிய பொறுப்பெல்லாம் சமூகம் பார்த்துக்கிறது இவர் என்ன பண்ணுறார்னா இவர் ரிச்சுவலும் பண்ண மாட்டார் இவர் ஃபேமிலியும் ரன் பண்ண மாட்டார் பணமும் இவர் ஹேண்டில் பண்ண மாட்டார் இவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கிறது தான் தேவைப்பட்டால் பாடம் செலுத்தலாம் ஸ்ரவண மனணம் நிதித்தியாசனம்தான் வேறு ஒன்றும் இவருக்கு கிடையாது இதை தெரிஞ்சு வச்சுப்போம் இதுல நம்ம வந்து இப்ப நினைக்க வேண்டாம் புரியும் கஷ்டம் ஆதிசங்கரர் அடிக்கடி பேசுற கேவல கர்மத்தினால மோட்சம் இல்லை கர்மஜான சமுச்சயத்தினாலேயும் மோட்சம் இல்லை ரொம்ப முக்கியம் சைமல்டேனியா பண்ணணும் வேதாந்தமும் படிக்கணும்னா தேவையில்லைங்கிறார் ஆதிசங்கர் அதை ரொம்ப அழுக்கடி பேசுற அதுக்கு பேர் கர்ம ஜான சமுச்சயவாதான்னு பேர் அதையும் விட வேண்டாம் இதையும் விட வேண்டாம் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதில் பல காரணங்கள்லாம் சொல்கிற அத்தனை நான் இப்போ இங்கே சொல்லலை ஆ கர்மனா ந இது இது என்னன்னா ஞான அங்கம் யோக அங்கம் சந்நியாசா இல்லாட்டி நான் அதுக்கு தான் நம்ம சௌரியமாக ஒன்று வச்சுன்னு இருக்கோம் சந்யாச புத்தி சன்னியாச புத்தி படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு எதுவும் இதெல்லாம் வாழ்க்கையில் தேவையில்ல இதுதான் மெயின் எது ரொம்ப முக்கியமாக அப்புறம் வந்து கடைசியில் உடம்புலேருந்து உயிர் போகிற போது ஐயோ மிஸ் பண்ணேனா நான் என்ன பண்ண முடியும் இத்தனால அதை வேஸ்ட் பண்ணிட்டேனே காதில் விழுந்தும் கூட அதை கவனிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதில் வேறு இன்னொரு விஷயம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த நாம சங்கீர்த்தனமெல்லாம் இப்போ இதில் கொஞ்சம் நன்னாவே இதை பற்றி பேச நிறைய வேலை இருக்குதுக்கு ஆனால் இப்போ சொன்னால் போகிறாரு நாம சங்கீர்த்தனத்துக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது நாங்கள்லாம் நன்னாவே நாம சங்கீர்த்தனம் பண்ண சொல்கிறோம் ஆனால் நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு நித்திய நைமித்திக்காதை கிடையாது நான் யாருக்குலாம் சொல்லலை நித்திய நைமித்திக்காதை கர்மாக்கள்லாம் இல்லாதவர்களுக்கு நாம சங்கீர்த்தனத்தினாலேயே சித்த சுற்றி கிடச்சிடும் ஆனால் நித்திய நைமித்திக கர்மாக்கள் இருக்கிறவன் என்ன பண்றது நித்திய நைமித்திக கர்மங்கள் இருக்கிறவன் நித்திய கர்மங்களை பண்ணணுமா வேண்டாமா அவனும் இந்த குரூப்ல சேர்ந்துடுவேன் அப்புறம் ரோல் என்ன யார் பண்ணுறது இந்த கேள்வியெல்லாம் வரும் ஆக இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா கர்மனா அமிர்தத்வம் நு கமத்தினால் அமிரத்வம் கிடையாது மோட்சம் கிடையாது அமிர்தம் கர்மணங்கிறதுக்கு அவர் சொல்றார் ஸ்ரௌத்தேஸ்மா கர்மணா பூணல் போடுகிறது என்ன சொல்கிறோம் நிறைய பேர் சௌதஸ்மாகர்த்த விஹிதனித்ய கர்மானுஷான சதாச்சாரோகாசித்தர்த்தம் பிரம்மத்தைஜிவருத்தியர்த்தம் யஜ்னோபீதாரணம் கரிஷ்யே ஆ ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மங்கள் ஆ கர்மனா அமிர்தத்வம் நான் சுஹு கர்மத்தினாலும் நல்லதெல்லாம் இருக்குது நான் இப்போ நேற்றுக்கு தானே சொன்னேன் கர்மா பண்ணினா உலகத்துக்கு க்ஷேமம் அதில் நன்மையில்லாம் இருக்குது ஆனால் வேதாந்தம் பிடிச்சாலும் உலகத்துக்கு க்ஷேமம் இருக்குது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஸ்ரவண மரணங்களுக்கு போயிட்டோம் பண்ணிட்டு போயிட்டோம்னா சன்னியாசியும் ஞானத்தை அடைகிறவனாலேயும் உலகத்துக்கு நன்மை இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆ கர்மனா அமிர்தத்வம் நானசுஹு இதனுடைய தாற்பயம் என்னென்னா சன்னியாசம் அவசியம் சந்நியாசம் பண்ணாமல் வேதாந்தம் படிக்க வேண்டாம் அது சந்யாச புத்தி அப்போ நாங்கள்லாம் படிக்க முடியாதான்னு கேட்டானா இப்போ படம் சொல்லிகிட்டு இருக்கோமே உங்களுக்கு சன்னியாசம் இல்லாம வேதாந்தம் கிடைக்கிறதே அட்லீஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வரோமே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது பற்றி இல்லை அதுக்கு ஒரு அதிருஷ்டம் இருக்குது இந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லி விட்டுட்டு இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த சந்யாசம் பண்ணால் அதுக்கு ஒரு அதிருஷ்ட பலன் இருக்குது அது ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் இந்த சந்யாச புத்தி இருந்துன்னா விஷயம் புரியும் எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அது யார் பண்ணுறோமோ பண்ணிட்டு போகிறோம் ஆ கர்மனா அமிர்தத்துவம் நானசுகு பிரஜையா பிரஜையானா குழந்தைகள்னு சொல்லியிருக்கு ஃபேமிலின்னு அர்த்தம் உபலக்ஷணம் அ பிரஜையா புத்ராதினா தனேன தெய்வேன மானுஷேனவா வித்தேன ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொல்கிறார் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மானுஷ வித்தம் மானுஷ வித்தம்னு சொன்னால் இந்த ஹோம் பூஜைக்கெல்லாம் வேண்டிய புஷ்பங்கள் சந்தனம் நெய் ஹோமத்துக்கு விறகு இதெல்லாம் சாமான்கள்லாம் அதுக்கு வேண்டிய தானியங்கள் எல்லாம் ஏகப்பட்ட சாமான் சேர்க்க வேண்டியிருக்கேன் ஒரு கர்மா ரிச்சுவல் பண்ணணும்னா அதுக்கு பேர் மானுஷ வித்தம்னு பேர் மந்திரங்கள்லாம் அந்த கர்மகாண்ட மந்திரங்கள் இருக்கே அந்த மந்திரங்களுக்கெல்லாம் வந்து தெய்வ வித்தம்னு பேர் மந்திரங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறது அந்த கர்மா பண்ணுறவங்க அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணணுமே மறுபாடு பண்ணின்னு இருக்காங்களே அதுக்காக வேண்டி அந்த மந்திரம் தெய்வம் வித்தம்னு பேர் ரெண்டையுமே விடணுங்கிறார் இங்கே நீ அந்த மந்திரத்தையும் விட்டுடு அந்த பொருளையும் தியான் ரெண்டு பொருள் சொல்றார் மனசுக்குள்ள இருக்கிற கர்மகாண்ட ஞானத்தையும் தியாகம் பண்ணுங்கிறார் எப்படி மனசுல இருக்கிற கர்மகாண்டத்தை பத்தின நாலெட்ஜ் அதை வந்து அது போய் படிச்சுட்டு இருக்காதேன்னு அர்த்தம் கர்மகாண்டம் உபாசன காண்டத்தை போய் படிச்சுட்டு இருக்காத அது மோட்ச சாதனம் இல்லை ஆகையினால நீ பொருளையும் விட்டுவிடு அந்த பொருளை கொண்டு யாகங்கள் செய்வதற்கான மந்திரங்களையும் அதனுடைய அர்த்தங்களை படிப்பதையும் விட்டுவிடு அப்படிங்கிற சந்நியாசம் எவ்வளோ பலமாக இருக்குது பாருங்க ஆஹ் கர்மனா அமிர்தத்வம் ந ஆனசுஹு பிரஜையா அமிர்தத்வம் ந ஆனசுஹு தனேன அமிர்தத்வம் ந ஆனசுஹு அதெல்லாம் இல்லை அப்புறம் என்னது நான் இப்படி பண்ணினா சந்யாசம் பண்ணினா அதுக்கு என்ன பிரயோஜனம்னு நாக்கம் பரேண பரேண நாக்கம்ங்கிறது நாக்கம் பரேணன்னு படிக்கணும் கம்னு சொன்னால் சுகம் அகம்னு சொன்னால் துக்கம் ந அக்கம்னு சொன்னால் துக்கமே இல்லாத சுகம்னு அர்த்தம் கம் என்றால் இன்பம் ந கம் அகம்னு சொன்னால் துன்பம் அகம்னு சொன்னால் துன்பமே இல்லாத இன்பம் சொர்க்கத்துக்கு அப்படி ஒரு பேர் அங்கே ஒன்றும் என்றைக்குமே எந்த ப்ராப்ளம் வராது எலக்ட்ரிசிட்டி போயிடாது எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் கரெக்டாக வந்துட்டே இருக்கும் ஒரு நாள் கூட ஒரு விதமான இருக்காது ஆஹ் நாக்கம்பரைன அப்படின்னு சொன்னால் ஸ்வர்கத் வானோருக்கும் உயர்ந்தங்கிறார் இல்லையா அதுதான் நாக்கம்பரேனா நாக்கம்பரைன ஈஸ் ஈக்குவல் டு வானோர்க்கும் உயர்ந்த சொர்க்கத்துக்கும் மேலான நாக்கம்பரையின குஹாயா அது எங்கேயோ இருக்குல்ல அது இங்கேயோ இருக்குன்னா குஹாயாம் நிகிதம் விப்ராஜதே அந்த மெய்ப்பொருள் எங்க இருக்குன்னா ஏன்னா பிரம்ம வித்யை சொல்லிக் கொடுன்னு சொன்னதுனால அந்த ஆத்ம சைத்தன்யம் குகாயம் குகாயம்னா என்ன புத்தியிலேன்னு அர்த்தம் அறிவில் அறிவில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற அறியாமை நிறைந்த மனதில் அப்படின்னு அர்த்தம் குகாயம்னு சொன்னால் அறியாமை நிறைந்த மனதில் என்ன குகையில் என்ன இருக்கும் இருட்டு இருக்கும் குகையில் இருட்டு இருக்கிற மாதிரி இந்த புத்தி குகையில் இருட்டுருக்கு என்ன இருட்டுருக்குன்னா அத்வைத்த அக்யானம் அத்வைத்தத்தை பற்றின அஜ்யானந்தான் இங்கே இருட்டு அத்வைத பிரம்ம ஜானம் இல்லாமல் இருக்கிறது தான் அக்ஞானந்தான் இங்கே இருட்டு மெய்ப்பொருளை அறியாமை மெய்ப்பொருளை அறியாமை இருக்கிறதா இருட்டு நிறைய பேர் இந்த அறியாமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அறியாமை இருக்கிறதுனால தான் சனிப்பெயர்ச்சிக்கு மகிமை இந்த ஜாதகத்துக்கு மகிமையே இந்த அறியாமையினால்தான் இந்த அறியாமை இருந்து இருக்கிறதுனால தான் ஜாதகத்துக்கெல்லாம் ஜோசியர்களுக்கெல்லாம் மகிமை வேதாந்தம் படிச்சிருக்கிறவன்ட்டு வரவே மாட்டான் ஏன்னா என்னைக்காவது தெரியும் பாவம் அதுக்கும் ஜாதகம் சொல்லுவான் அதாவது உங்களுக்கு ராகு இதில் இருந்தால் தான் வேதாந்தத்தில் இன்ட்ரெஸ்டே வரும்பான் என்ன சொல்கிறது ஆக இந்த சன்னியாசியா போகிறதுக்கு ஒரு யோகம் வேணும் சன்னியா வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும் அதனால் என் ஜாதகத்தில் தேடி பார்த்தேன் அது இல்லை விட்டுவிட்டேன் அதனால் ஏதோ ஒரு ஜென்மாவில் எப்போவாவது ஒரு ஜென்மாவில் அந்த கிரகமெல்லாம் எனக்கு வரும் அன்னைக்கு நான் வந்து சங்கராச்சாரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்டான் எப்படி இருக்கும் பாரு இதுதான் அறியாமையிலும் அறியாமையிலும் அறியாமையிலும் அறியாமையிலும் அறியாமை அப்படின்னு அதுக்கு அவ்வளோ மா டாமினேட் பண்ணுறது அது ஆக குகாயாம் நிகித்தம்னா என்ன இந்த ஹிருதய குகையில் நன்றாக விளங்கி கொண்டிருக்கின்ற அறியாமை நிறைந்துள்ள ஹிருதயத்தில் அறியாமையையும் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வை அதான் அர்த்தம் நிறைந்துள்ள உள்ளத்தில் அறியாமையையும் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்ற அந்த தூய உணர்வை ஏன்னா அஜானம்னு சொல்கிறத ஐ ஆப்ஜெக்டிஃபை மை ஓன் இக்னரன்ஸுன்னு தான் ஐ கேன் ஆப்ஜெக்டிஃபை மை ஓன் இக்னரன்ஸ் எனக்கு தெரியாது சுவாமி அப்படின்னா தெரியாதுங்கிறது உனக்கு தெரியறதோ இல்லையோ தெரியாதுன்னு உனக்கு தெரியறதுங்கிறது அப்போ தெரியாததை தெரிஞ்சுக்கிறது தெரியறதா தெரியலையான்னு கேட்டால் ஓடிய போய்ட்டான் ஆக எனக்கு வந்து அஜ்ஞானம் இருக்குன்னு நீ சொல்றபோது அஜ்யானம் உன்னால் அறியப்படும் பொருளாக அறியப்படுகிறது ஆக அறியாமை அறியப்படுவதால் அறிவு இல்லாமல் அறியாமை அறியப்படாது எனக்கு என்ன தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியாதுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அப்ப தெரியாமை அஜானத்துக்கு சாட்சி எப்படி ஒளியையும் இருளையும் கண் அறிகிறதோ அப்படி அறிவையும் அறியாமையையும் அறிவு அறிகிறது எனக்கு தெரிந்ததையும் தெரியாததையும் நான் அறிவேன் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் இங்கே சொல்கிறோம் குகாயாம் நிகிதம் குகாயம் நிகிதம் அஜான் எழுதிட்டீங்க இந்த அறியாமை நிறைந்த புத்தியில் உள்ளத்தில் ஆத்மாவை பற்றிய அறியாமையை உடைய புத்தியில் அந்த அறியாமையையும் ஒளிர்விக்கின்ற பொருளாக அந்த ஆத்ம சைதன்யம் சுத்த சைத்தன்யம் விளங்கி கொண்டிருக்கிறது ஆக விப்ராஜதே அதில் வந்து ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது ராஜதே பிராஜத்தே விஜதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது அறியாமையை அறிகிறேன் என்பதில் ஒரு சந்தேகம் கிடையாது ஏன்னா நன்றாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தூய உணர்வு ஆக துறவு வாழ்க்கை அதனால் இந்த வார்த்தை முதல் லைன் என்ன சொல்லியிருக்குன்னா கர்மனா அமிர்தத்வம் ந ஆன சுகு பிரஜையா அமிர்தத்வம் ந ஆனசுகு தனேன அமிர்தத்வம் ந விட்டுட்டோம் நம்ம அப்போயே விசாரம்க்கு அமிரம் ஆனசு ஏகேன்னா யாரோ ஒருத்தர் இந்த பக்கத்திலே வரமாட்டான் வரவிடமாட்டான் சுத்தி இருக்கிறோம் ஏகேன்னு சொன்னால் கஷ்டித் யாரோ வெகு சிலர் அரிதாக அவர்களுக்கு தான் இந்த விவேகம் வந்து என்ன பண்ணுகிறார்கள் ரிச்சுவலை விட்டுட்டு அப்புறம் என்னது பணத்தை விட்டுட்டு ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் தான் வருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அதுக்காக வேண்டி நான் உங்களை எல்லாரையும் சன்னியாசம் பண்ணி சொல்லலை சொல்லவும் மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க இப்படின்னா விஷயம் இருக்குதுன்னாவது தெரிய வேண்டாமா இந்த தேசத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னாவது தெரிஞ்சிக்க வேண்டாமா அகாடமிக்காகவாக தெரிஞ்சிக்க நம்ம தேசத்தை பற்றி நம்ம சாஸ்திரத்தை பற்றி தெரியவே தெரியாது என்ன தான் சொல்கிறதுனால தெரிஞ்சுக்கப்படாது இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் உலகம் முழுக்க எல்லாம் தெரிஞ்ச இது தெரியறது எல்லா விஷயங்களும் தெரியறது நம்ம தேசத்து குழந்தைங்களுக்கு நம்ம தேசத்தை பற்றி ஒன்றுமே தெரியமாட்டேன் எல்லாம் ஃபாரின் கல்ச்சர் தான் எல்லாம் வெஸ்டர்னைஸ்டு தான் ஒன்று கூட இந்தியனைஸ்டே கிடையாது அதுவும் கேர்ள்ஸ் தான் ஜாஸ்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களோட தான் இருக்குது மாத்திரு தேவோ பவாங்கிறது இனிமேல் புத்தக பேப்பரை ஒட்டி அது கீழே ஒரு விதம் என்னது வாட் இஸ் திஸ்னா ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் தி சில்ட்ரன் ஆர் ரெஸ்பெக்டிங் தேர் மதர் ஓவைசி ஒன் பர்சன் மேரி ஒன் கேர்ள் ஓன்லி ஒன் கேர்ள் மேரி ஓன்லி ஒன் பர்சன் இன் தோஸ் Okay. They are not தேர் நாட் டெவலப்டு எல்லாம் இங்கிலீஷில் சொல்லணும் அது இங்கிலீஷில் சொன்னாத்தான் இங்கிலீஷில் பேசினா எல்லாம் அறிவு உள்ள அறிவாளின்னு நினச்சிக்கிறான் என்ன பண்ணுறது மற்ற எந்த லாங்குவேஜில் பேசினாலும் ஒன்றும் தெரியாது இங்கிலீஷில் பேசினா மாத்திரம் பெரிய புத்திசாலி அறிவாகும் எதுக்கு இதெல்லாம்னா தெரிஞ்சிக்கவா சிவமே கர்மத்தாலேயோ குழந்தைகளாலேயோ பணத்தினாலேயோ இல்லை தியாகேன தியாகேன அர்த்தம் தியாகம் பண்ணுவதால் என்ன தியாகம்னா பிரஜா தியாகேன தனத் தியாகேன கர்மத் தியாகேன இந்த கர்மத்தையே தியாகம் பண்ணணும்னா லௌகிக கர்மத்தை தியாகம் பண்ணணும் சொல்லவா வேணும் கர்மத்தையே விடணும்னு சொன்னால் லௌகிக கர்மத்தை விட வேண்டும் என்று சொல்லவும் வேண்டுமோ நீ முழுக்க முழுக்க காலையிலேருந்து படிக்கணும்னு சொன்னால் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் எப்படி படிப்பேன் படிக்கிறதுக்கோ புஸ்தகத்துக்கு பஞ்சமே இல்லை சந்யாசம் வாங்கிட்டு ஒருத்தன் படித்து தீக்கணும்னு நினச்சா முடிக்க முடியாது அது மாத்திரம் இல்லை கீதையவே எத்தனை தினம் வேணாலும் படித்தாலும் போகாது பகவத்கீதையாக இருக்கட்டும் உபனிஷத்தை படித்தாச்சு போகிறோம் அழுத்து போச்சுன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு இல்லை இது வரைக்கும் பகவத்கீதையை எத்தனை தரம் தான் படிக்கிறது பகவத்கீதையை படித்ததையே படிச்சுருக்கணும் எத்தனை கமெண்ட்ரி இருக்குது ஒரு ஒரு ஆச்சாரியரும் ஒரே விஷயத்தை எப்படி கோணங்கள்லாம் பார்க்கிறார்கள் நமக்கே படிக்க படிக்க நவிழ்தொரும் நூல் நையும் போலும் இருக்கிறத இல்லை ஜென்மா போகிறார் சாரம் ஒன்றா இருந்தாலும் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது அமிர்தத்துவமான சுகு சந்யாசம் பண்ணி அந்த ஹயத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரம்மத்தை புரிந்துகொண்டு புரிந்துகொண்டு எதைய நாக்கம் பரம் பரஸ்த நாக்கம் கம் சுகம் திரோ துக்கம் அக்கம் நக்கம் வித்தி எஸ்ம்து உபரி அத் பரேண பரம் நாக்கம் ஆனந்தாத்மா ஆக நாக்கம் பரையணாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷய சுகத்துக்கு மேலான ஆத்ம சுகம்னு இன்னொரு மீனிங் சொல்கிறார் சொர்க்கத்துக்கு மேலானன்னு ஒரு அர்த்தம் ஆக இன்னொரு பாஷையில் சொன்னால் விஷய சுகத்துக்கு மேலான ஆத்ம சுகம் ஆக இந்த புத்தியில் விளங்கக்கூடியது இந்த ஆத்மாவை என்ன பண்ணுகிறார்கள்னா சந்நியாசிகள் எதையஹா யதையஹா விசந்தி எதையகான்னு சொன்ன எத்தின்னு சொன்னாலே முயற்சி பண்ணுறவன் அர்த்தம் எத்தனசீலகா எத்திகி என்ன முயற்சி பண்ணுறான்னா தர்மமாக சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறான் தர்மமான நன்றாகவே இந்திரியங்களை மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளை உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் செயற்கரிய செய்வார் பெரியார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு துறவரை இல்ல துறவுல சொல்றார் வள்ளுவர் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் இது ரெண்டு பிரிக்கிறவை எப்படி பிரிக்கணும்னா இந்த துறவுங்கிற குரல் துறவு அதிகாரத்தில் வருகிறது அதாவது ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும் ஐந்து இந்திரியங்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்புறம் என்ன வேண்டிய எல்லாம் ஒருங்கு விட வேண்டும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு சந்யாசந்தான் சொல்றார் வேண்டிய எல்லாம் ஒருங்கே விட வேண்டும் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பால பல தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் அப்போ இந்த துறவு வாழ்க்கையை சொல்லி அதுக்குள்ளே என்ன பண்ணுகிறார்கள்னா முயற்சி பண்ணுகிறவர்கள் அதுக்கு சொல்கிறார் பிரம்ம சாட்சா்கார சம்பன்னாக பிரம்ம சாட்சா்கார சம்பன்னா விசந்தினா நுழைகிறார்கள்னு அர்த்தம் நுழைகிறார்கள்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அத்வைத பிரம்மஸ்வரூபமாக தங்களை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் எல்லாம் அத்வைத பிரம்ம மயமாக அவர்களுக்கு விளங்குகிறது அப்படின்னு விளக்குரையாசிரியர் எழுதியிருக்கார் ஆஹ் விசந்தின்னா பிரம்மத்தில் நுழைகிறார்கள் நாம் இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்குள்ளே நுழையலாம்னா என்ன அர்த்தம் அடுத்த மந்திரத்துக்குள்ள இப்போ நுழையிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் படிக்க போகிறோம்னு அர்த்தம் வி வில் என்டர் நெக்ஸ்ட் ஸ்லோக்கா நெக்ஸ்ட் ஓ என்டர் பண்ணுறாரு போட்ருக்கு எப்படி போகிறது இது ஃபிசிக்கலாவா ஃபிசிக்கலாக என்டர் பண்ண முடியாது என்டர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அது மாதிரி இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆஹ விசந்தின்னு சொன்னால் அதை உணர்கின்றார்கள் ஆக புலனின் இன்பத்துக்கு மேலான அந்த தூய்மையான இறை இன்பத்தை பிரம்மானந்தத்தை துறவிகள் இந்த கர்மா கர்மத்தியாகம் பிரஜாத்தியாகம் தனத்தியாகம் எல்லாம் பண்ணி அதை தங்கள் ஸ்வரூபமாக உணர்கிறார்கள் எத்தையாக தத் விஷந்தி குகாயாம் நிஹிதம் எத்து விப்ராஜத்தே தத் விசந்தி போடுகணும் தத் விசந்தி அதனை உணர்கின்றார்கள் உள்ளத்தின் உள்ளே யாதொரு மெய்ப்பொருள் தெள்ள தெளிவாக அறியாமையையும் விளக்கி கொண்டு விளங்குகின்றதோ அந்த மேலான இன்ப வடிவமாக விளங்குகிறதோ பிரம்மானந்த ஸ்வரூபமாக விளங்குகின்றதோ அதனை உணர்கிறார்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டார் இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கணும் இவர் கேட்டவர் ஆசுவலாயினார் அவர் என்ன கேட்டார் பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுங்கோன்னார் பிரம்ம வித்தியை சொல்லிக் அதுக்கு பதில் இவர் என்ன சொல்கிறார் ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அவகி சொன்னார் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணணும் ஸ்ரவண மரண அங்கம் சந்நியாசம் சன்னியாசம்னா வைராக்கியம் Patratra மனப்பான்மை அந்த Patratra மனப்பான்மையோடு தான் நீ இந்த தத்துவங்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார் இப்போ நீ சந்நியாச புத்தியோடு இதை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் சாதன சதுஷ்டய சம்பத்தியிலே உபரத்திக்கு சந்யாசந்தானே அர்த்தம் அடுத்தது வேதாந்த விஜான யிரலோகேஷு பராந்த பராம்தி பராம்து सर्वे विज्ञान பராமரிச்சியே ते தேமலோக்கி பராந்த காலே பராம்தா பரிமுச்சியி சர்வே திரும்பவும் சந்நியாசத்தை சிறப்ப சொல்கிறார் சன்னியாசத்தோட மகி சந்யாசம் பண்ணணும் இந்த சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணணும் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறார் வாழ்க்கையில் ஒரு லெவலில் எல்லாம் பண்ண வேண்டியதான் என்னது இப்போ தர்மசாஸ்திரம் படிக்கணும் ஈஸ்வர பக்தி பண்ணணும் கிரகஸ்தாஸ்ரமத்தை நடத்தணும் குழந்தைகளெல்லாம் பெற்று அவங்களுக்கெல்லாம் தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு கிளம்பித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்குள்ளே இந்த உலகத்தினுடைய முக்கியமான பிரயோஜனம் எதுவோ அதை வாங்கிட்டு கிளம்பணும் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கேம்புக்கு போகிறோம் வச்சுக்கணும் ரிஷிகேஷ் கேம்புக்கு போனால் முதல் கேள்வி என்னென்னா அவுட்டிங் உண்டா இல்லையா கங்க கரைக்கு வந்து முதல்ல தான் கேட்பேன் சுவாமிஜி ஒரு நாளாவது வெளியில் போயிட்டு வரலாமா இங்கே உள்ளே இருந்தால் தானே வெளியில் போகிறதுக்கு இப்போ வெளியில் போகிறதுக்காக தான் உள்ளே எப்படி உள்ளே போவது எதற்காக என்றால் வெளியே வருவதற்காக சினிமா தேட்டருக்குள்ளே போவதனுடைய நோக்கம் என்னென்ன வெளியே வருவதற்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு போன பிறகு அப்புறம் வெளியில் போக முடியுமான்னு கேட்க முடியுமா அடி கிடைக்குமே ஆசிரமம் கட்டின பிறகு ஆசிரமத்தை விட்டு போக முடியல நம்மளால் வீட்டை விட்டு கூட வெளியில் வந்துவிட்டோம் அப்போது ஓ உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கான்னா எவ்வளோ சந்தோஷம் பார் இங்கே இருந்து இப்போ ரிஷிகேஷத்துக்கு போனோம்னா வெளியிலெஞ்சா போகிறதுக்கு ஒத்து அதில் ஒரு நாளாவது உண்டா அப்படின்னு கேட்டால் கேம்பை முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க எங்கே வேணாலும் இருக்கிற போதே இன்பிட்வீன் நானே பார்க்கறேன் இல்ல அவ அந்த சுவாமிஜி கூட்டுனு பொறுத்த எல்லாரும் போனாளே இப்படி எல்லாம் பேசுறாங்க எதுக்கு சொல்றேன் இவர் என்ன பண்றாரு அந்த இப்போ வந்து நம்ம பார்க்கறது என்ன கிரகஸ்தாசிரமத்தை முடித்தாச்சு இது பண்ணியாச்சு இதுக்கு வந்தாச்சுன்னதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த என்ன அவுட்கோயிங் மைண்டு இந்த அவுட்கோயிங் மைண்டை சரி பண்ணுறதுக்கு தானேப்பா இந்த படிப்பே அப்படின்னா இங்கேயும் வந்து படிக்கிற இடத்துலேயும் அவுட் கோயிங் மைண்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் கடுகுக்குள்ளேயே பேய் பூந்த மாதிரி தான் பேயை ஓட்டுறதுக்கு கடுகு மந்திரிச்சான் கடுகுக்குள்ளேயே பேய் பூந்துட்டால் எதை வச்சு மந்திரிக்கிறது அது மாதிரி ஆகிடும் வாண்டரிங் மைண்ட் அவுட் கோயிங் மைண்ட்லாம் சொல்கிறாரு இப்படியே போயிட்டு இருக்கும் அது மாதிரி இவர் என்ன சொல்கிறார் இந்த ரெண்டு மந்திரங்களில் இந்த பிரம்ம வித்தையை சம்பாதிக்கணும்னா இதெல்லாம் மஸ்ட்டு பா புரிஞ்சுக்கும் முதல்ல ஆஸ்வலாயனருக்கு சொல்கிற மாதிரி பிரம்மாஜி நமக்கு சொல்கிறதாக அதர்வ ரிஷி எழுதி அதர்வரிஷி இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆஸ்வலாயனரும் பிரம்மதேவரும் ஒரு நிமித்தம் அவர்களை வைத்துக்கொண்டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வர்ற ஜனங்களுக்கு இந்த ஞானத்தை அதர்வ ரிஷி ஏன்னா இது அதர்வன வேதம் அதர்வன ரிஷி இதை உபதேசம் பண்ணியிருக்க இப்படி புரிஞ்சுக்கணும் aha இதை இன்னும் இது பண்ணி சொல்கிற முதல்ல ஒன்று ஒன்றா படிப்போம் சுத்த சத்வாகா எதயஹா அப்படின்னு படிப்போம் அதுலேருந்து படிப்போம் சுத்த சத்வாகா சுத்த சத்வாகன்னா என்ன அர்த்தம் சத்வம்னா மனசு சுத்த சத்வாகன்னா என்ன அர்த்தம் சுத்தமான மனசு சுத்தமான மனசுனால் என்ன அர்த்தம் மினிமம் பேராசை கிடையாது கோபப்படுறது கிடையாது எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும் உள்ள வச்சு வச்சு பூட்டுறது கிடையாது அப்புறம் என்னென்னா பெரியவர்கள்லாம் மகான்கள்லாம் சொன்னால் அதை இக்னோர் பண்ணுறது கிடையாது அதுதான் மனதுக்கு சுத்தம்னு அர்த்தம் அப்புறம் என்னென்னா கொஞ்சம் இருந்த உடனே ரொம்ப கர்வப்படுறதும் கிடையாது அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு மனசார நினைக்கிறது அதுதான் மனசுத்தினுடைய அடையாளம் காமக்ரோத லோப மோக மத இல்லாத மனசு சுத்தமான மனசு காமம் குரோதம் லோபம் காமம்னா என்ன அதிருப்தி பார்த்தாலும் எவ்வளோ வந்தாலும் திருப்தி கிடையாது இருக்கு மூணு வீடு தானே இருக்குங்கிறான் அவன் பாருங்க உங்கள் தம்பி தம்பியோ அண்ணாவோ அவர் ஏழு வீடு வச்சுருக்கார் நீங்களும் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மூணு தான் ஆச்சு அப்படின்னா வீடே இல்லாமல் ரோட்டில் படுத்துட்டுருக்கா நிறைய பேர் அது தெரிகிறது இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் திருப்தி கிடையாது எவ்வளோ வந்தாலும் திருப்தி அதனால் குமரகுருபுரர் சொன்னார் சொல்கிறோம் இல்லையா செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு குமர் சொல்கிறார் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு மரத்தடியில் இருந்தாலும் மன நிறைவோடு இருக்கிறவன் தான் பணக்காரன் எப்பேற்பட்ட வந்து அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு பிளேன் இருக்கு அந்த இந்த தேசம் முழுக்க எங்கே பார்த்தாலும் அவனுக்கு பங்களா இருக்குது எடுபடி ஆள் இருக்குன்னா மனசில் நிறைவு இல்லைன்னா அவன் எங்கே இருந்தாலும் தரிதிரந்தான் அதாவது மன நிறைவு என்பது பொருள்களை பொறுத்தது கிடையவே கிடையாது அது புரியறது மன நிறைவு இருந்தால் எது வேணாலும் வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆக மன நிறைவை சம்பாதிக்க தெரியறதில்லை ஆக திருப்தியாக இருக்கிறது பொறுமை எல்லாம் நிறைய பார்த்துட்டே தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் பொறுமையாக தான் இருந்தான் அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கொடுத்துடுறது கொடுத்துட்டா நமக்கு என்ன பண்ணுறது நான் பகவான் பார்த்துப்பார் எல்லாம் சொல்லுவேன் ஆற்று காட்டி போகிறார் செத்தாக செத்துட்டு போகிறது அப்படின்னா அது எப்படி அப்படிலாம் இருக்க முடியுமா இருக்கணும் இருக்கப்படணும் நம்ம வந்து எப்படி வந்தோமோ இப்போவே போகிறதுக்கு தயாராக இருக்கிறதான் புத்திசாலி தான் மனசுத்திற்கு அடையாளம் இல்லாட்டி இன்னும் ஆஷா பாஷங்கள் எல்லாம் வச்சுண்டு ஆஷா பாஷ சதை பத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன்னு அர்த்த சஞ்சயான் தெய்வாசுர சம்பத்தில் பகவான் சொல்கிறார் என்ன நிறைய நிறைய பேராசை நிறைய இடத்துல அட்டாச்மெண்ட் துபாயில் ப்ராப்பர்ட்டி அங்கே இடத்துல வச்சுருக்கேன் நான் பார்க்குறேன் நிறைய பேரை படாது பாடுபடுறோம் தாங்க முடியல ஐயோன்னு நான் அம்ம என்ன பண்ண முடியும் நீ எல்லாத்தையும் கட்டி போட்டு கஷ்டப்படுறியப்பா அதெல்லாமே இது அது அதுலேருந்து வெளியே வர முடியல அதை வந்து உலகம் பெருசாக நினைக்கிறது சொல்லுறீங்கல்லையா எங்கள் குருநாதர் பெரிய பங்களா கட்டியிருக்கான் நிறைய வாழ்க்கையில் ஹீ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன் யாருன்னா பெரிய பங்களா இருக்குது இருபத்தஞ்சி செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்கு நிறைய ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அது குளிக்கவே மாட்டான் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் இருப்பான் வீட்டில் நிஜமாக அதான் நடக்கிறது அந்த ரெண்டு பேருக்கு வேண்டி அவ்வளோ பெரிய பங்களா மெயின்டெனன்ஸ் பண்ணுறான் உள்ளுக்குள்ளே வேறு துக்கம் வேறு இதை எவனா இது பண்ணிவிட்டான்னா என்ன பண்ணுறது இங்கே குருநாத சொல்கிறார் ஹீ இஸ் எ சக்சஸ்ஃபுல் அனிமல் நாட் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் வேணுன்னா சொல்லிக்கலாம் மனசு சுத்தத்தை பற்றி நீங்கள் பேசுகிறோம் மனசு சுத்தம்னா வழங்கிறது லோபம் இல்லாமல் இருக்கிறது மோகம்னா விவேகத்தோடு இருக்கிறது விவேகம் எப்போவும் அலர்ட்டாக இருக்கிற மைண்டு தான் சுத்தமான மனசு அப்புறம் யார்கிட்டையும் பொறாமையில்லை அவங்க பணம் இருக்குது பதவி இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் க்ஷயமாக இருக்கட்டும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் இப்போ இப்போ இந்த இப்போ நான் சொல்கிற ஆள்கிட்ட நமக்கு ஒன்றும் பொறாமை இல்லை வாழ்க்கையோட லட்சியம் தெரியாமல் இப்படி அனாவசியமாக வேணும் அடிக்கப்படாது எக்கானமிக்கே பெரிய லாஸ் யாருக்கு என்ன பிரயோஜனம் அது தெரியாது நான் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக வாழ்கிறோன்னு ஒரு மனசில் ஒரு தப்பாக வேற புரிஞ்சுட்டுருக்கேன் இருக்கட்டும் ஆஹ சுத்தவாக சுத்த சத்வாகனா சத்வம் என்றால் மனசு தூய்மையான மனசுன்னு சொன்னால் மன திருப்தி திருப்தியோடு இருக்கிற மனசு பொறுமை இதெல்லாம் சொன்னேன்னே இதெல்லாம் மனசோட சுத்தம் இது எப்போ வந்ததுன்னா சத் சங்கத்தினாலேயும் நல்ல புண்ணிய கர்மாக்களை பண்ணினத்தினாலேயும் தான் இந்த மனசு வந்திருக்கு தாய்மானவர் சொன்ன மாதிரி எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் சாப்பிட்டேன்னு தூங்கினேன் அதுதான் பிரயோஜனம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சுத்த சத்வாக சுத்த சத்வாக எதையஹா எதையஹான்னா எதையாக கூட முதல்ல போடலாம் முயற்சி பண்ணுறான் வாழ்க்கையில் லட்சியத்தை புருஷார்த்த நிச்சயம் இருக்குது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இது தான் அல்டிமேட் கோல் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற அந்த கோல் தெரிஞ்சுகிட்டு இருக்க அந்த கோலுக்கு எது மீன்ஸுன்னு தெரியணுமே பணமோ பதவியோ புகழோ கிடையாது அதுக்காக பணம் பதவி புகழெல்லாம் நம்ம வெறுக்கலை அது வந்து எனது பைப்ராடக்ட் நமக்கு அது மெயின் கிடையாது எனக்கு மனசாந்தி வாழ்க்கையினுடைய பரம லட்சியம் அப்படி இருந்தால் எனக்கு எனக்கு நிறைய காரியங்களை நான் நல்லா பண்ண முடியும் நான் மனசாந்திக்காக எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனசாந்தியோடு நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் மன நிறைவுக்காக நான் எந்த காரியமும் செய்ய வேண்டியதில்லை அது ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம் போக போக மாறணும் எதையஹா எதயஹா சுத்த சத்வாகா எதையஹான்னு சொன்னாலே நீங்கள் போட்டுக்கலாம் கர்ம யோகம் உபாசனா யோகம் சுத்த சத்வாகன்னா மனத்து தூய்மை என்ன பண்ணுகிறார்கள்னா சந்யாசோகா ஆக எதையா நம்பர் ஒன் சுத்த சத்வாக நம்பர் டூ அப்புறம் சந்நியாச யோகா அதுக்கப்புறம் சந்நியாசத்தை மேற்கொண்டு உலகத்தில் புகுந்தாச்சு படிச்சாச்சு தர்மத்தை கடைப்பிடிச்சாச்சு குடும்பம் நடத்தியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாருக்கும் பொறுப்பை கொடுத்தாச்சு அதுலேயே மூக்க நுழைக்காம வெளியில வந்து இது மாதிரி ஆசிரமங்களோ இல்லை வேற எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்துன்னு என்ன பண்ணுறதுன்னா சன்னியா துறவு மனப்பான்மையுடன் அவங்க கேட்டால் ரெண்டு பதில் அதுக்கு மேலே நாமளாக இன்வால்வ் ஆகிறது கிடையாது புரியமாக இருக்கலாம் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக நல்ல உபனிஷத்துக்களுடைய விசேஷ ஜானம் பிரஸ்தானத் திரயம் படிக்கிறது பத் உபனிஷத்துக்களை படிக்கிறது கீதையை படிக்கிறது பிரம்மசூத்திரம் படிக்கிறது இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறது அதுக்காகத்தான் சந்நியாசம் சந்நியாசத்தை மேற்கொண்டு வேதாந்தம் வேதாந்தம்னா உபனிஷத்து விஜானம்னா விசேஷ ஜானம் நிதித்தியாசனம் பண்ணி வர்றது ஸ்ரவணமான நான் நிதித்தியாசனம் அதனால் என்னென்னா சுநிஷித அர்த்தாக வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மெய்பொருளை உட்பொருளை உள்ளவாறு அறிந்து வேதாந்த சுனி விஜான சுனிஷிதார்த்தாக ஒரே காம்பவுண்டா இருக்கு வேதாந்தத்தை நன்றாக விசாரம் செய்து விஜானத்தை அடைந்தவர்கள் அப்படின்னு போட்டுக்கணும் வேதாந்தத்தின் உட்பொருளை உபனிஷத்துக்களின் மையக்கருத்தை கருத்தை நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்டு ஆக அத்வைத பிரம்ம ஜானத்தை பெற்று அதுக்கப்புறம் என்ன இருதுன்னா இங்கே வாழுகிறார்கள் தே பிரம்மலோகேஷு இது அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது கர்மயோகம் பண்ணுறான் மனசை சுத்தப்படுத்திக்கிறான் சந்நியாசத்தை மேற்கொள்றான் வேதாந்தம் படிக்கிறான் படித்ததுக்கு பிறகு இங்கேயே ஜீவன் முக்தியோட இந்த சரீரம் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் ஜீவன் முக்தியை அனுபவிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகிறதுன்னு தே பிரம்மலோகே ஷூ காலே பிரம்ம இந்த இடத்துல இந்த பகுவச்சனத்தில் பிரம்ம தே பிரம்ம லோகே தூ அப்படின்னு இது பிரம்ம லோகே ஷூன்னு இருக்குது ஷூங்கிறது எடுத்துக்க விடாதுங்க தூவே பெஸ்ட் ரீடிங் தூ தான் நல்லது ஆனால் இங்கே ஒரு வியாக்கியானக்காரர் என்ன சொல்கிற இந்த பிரம்ம லோகேஷு இங்கே நிறைய பல புஸ்தத்தில் பார்த்துருக்கலாம் பிரம்ம லோகே தூ பிரம்ம வேற பிரம்ம லோகேஷூன்னா பிரம்ம லோகங்கள்ங்கிற ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அங்கே நிறைய இடமெல்லாம் இருக்கான் நிறைய வந்து ஃப்ளோர்லாம் இருக்குங்கிறார் பிரம்ம லோகேஷுங்கிற மாதிரிலாம் அப்படி அர்த்தம் பண்ணுறாரு ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில் என் உயர்ந்த நிலைகளில் எந்த நிலைகளில் இருந்தாலும் ஜீவன் முக்தி சுகத்தை அனுபவித்து கொண்டு பராந்த காலே பிரம்மதேவருடைய முடிவின் காலத்தில் இல்லாட்டி மரண காலம்னு அர்த்தம் அந்த காலம் அந்த காலம்னு சொன்னால் மரண சமையன்னு அர்த்தம் நீங்கள் இது இப்படி போட்டுக்கணும் தேனா அவர்கள் எவர்கள் எத்தையா சுத்த சத்வாக சந்நியாச யோகாத்து வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாகத்தே பிரம்மலோகேஷு வசந்தா பிரம்மலோகேஷு வசந்தான்னு என்ன அந்த பிரம்ம ஜானத்திலேயே நிலைத்திருந்து இந்த உடல் அழியும் வரை அந்த காலே தினமும் தூங்குற போது இந்த மாதிரி கிளாஸ் கேட்டாலும் இப்போவே அந்த காலத்திலாம் இருப்போம் ஆகினால அந்த காலே அந்த காலேன்னா இந்த உடம்பு முடியும் காலத்தில் பராமிராத்து பரிமுச்சிய சர்வே அதாவது இந்த பராமிராத்துங்கிறதுக்கு அர்த்தம் கொஞ்சம் நுணுக்கமாக இருக்குது பராமிராத்துன்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்போக்கம் நம்ம கேட்டிருப்போம் ஒரு மந்திரம் இருக்குது அக்னர்மே வாதி ஸ்ருதா வாஹ் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அந்த இடத்துல அமிர்த சப்தத்துக்கு ஹிரண்ய கர்ப்பம்னு லோகம்னு அர்த்தம் அதாவது நெருப்பு தெய்வம் என் நாக்கில் இருக்கட்டும் அக்னிர்மே வாச்சி ஸ்ருதகா வாக்கில் அக்னி பகவான் இருக்கட்டும் வாக் ஹிருதயே இந்த வாக்கு ஹிருதயத்தில் இருக்கட்டும் மைண்டோட கனெக்டடாக இருக்கட்டும் ஹிருதயம் மயி மயின்னா ஜீவன் இண்டிவிஜுவல் அகம் அமிர்தே இண்டிவிஜுவல் டோட்டலோடு இருக்கட்டும் அமிர்தம் பிரம்மணி இந்த அமிர்தம் பிரம்மணின்னா பரபிரம்மன் மெய்ப்பொருளில் இருக்கட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கணும் அக்னி வாச்சி வாட்சி ஹிருதயே ஹிருதயம் மெய் எல்லாம் எங் கண்ட்ரோலில் இருக்கணும் அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அகம் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்லேருந்து பிரம்மதேவன் பிரம்மதேவனிடம் அதாவது டோட்டல் டோட்டல்லிருந்து ஒரு அம்சம் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலுக்கிட்ட இருக்கிறது தான் ஹார்ட்டு ஹிருதயம் ஹிருதயத்தில் தான் ஹிரதயம் வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுன்னா மைண்டு அந்த மனசு வந்து எதோடு இருக்குதுன்னா வாக்கு வாக்கு எதில் இருக்குன்னா அக்னி பகவான் இப்படி இது ஒரு தியானம் பண்ணவே சொல்லியிருக்கு இது ஒரு நியாசம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறோம் ஆத்மாம ஆத்மனி ஸ்ருதா ஆத்மா ஹுதயே ஹுதயம் மஜி அகம் அம்திரமணி இல்ல நிறையுணுக்கமாக பல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கு ஆஹ பராமிராத் பரா அமிர்தாத் பராத்துன்னா ஹிரண் கர்ப்ப லோகத்தை காட்டிலும் மேலான அந்த பிரம்மனிடத்தில் பரி சர்வே பரிமுச்சியி தே சர்வே அவர்கள் அனைவரும் எவர்கள் அனைவரும் யார் முயற்சி பண்ணி மனதை தூய்மைப்படுத்தி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு வேதாந்த சாஸ்திரங்களை படித்து அதனுடைய மெய்ப்பொருளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருந்து வாழ்ந்து பிறகு மரண சமயத்திலே பிரம்மலோகத்துக்கு அடைவதை காட்டிலும் உயர்ந்த மெய்ப்பொருளை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி விதேக முக்தி ஆக இந்த சதேக முக்தி விதேக முக்தி இதை பற்றி நான் அடுத்த வகுப்பில் சொல்றேன் ஆக இந்த தே பிரம்ம லோகேஷு பராந்த காலே பராமிரதாத் பரிமுட்சியந்தி சர்வே சர்வே பரிமுட்சியந்தி அப்படின்னா மறுபடியும் அவர்கள் இந்த உலகப்பற்று உடல் பற்றிலே வந்து இப்படி உழண்டுன்றிருக்கும் ஏன்னா எத்தனை வருஷமாக உழண்டுன்றிருக்கோம் சொல்லுங்க சுவாமிஜி ஆயிரக்கணக்கான வருஷமாக உழண்டுன்றிருக்கோம் அப்படின்னா நல்ல வேலை பாடிவாக சேஞ்ச் பண்ணி இந்த உடம்புலேயே உழல்றது இல்லை இல்லையா இந்த பாடி ரொம்ப போறோம் இதெல்லாம் ஒரு மாதிரி தைச்சு கிச்சு ஒரு வழி பண்ணியாச்சு அப்புறம் என்ன பண்ணுறது இருக்கவே இருக்கு பாரு கழுது நிற்கிறத சும்மா ஜோக் பண்ண அதுக்காக பாரு அதுக்குள்ளே போந்துடும் அப்படின்னு ஐயோ ஐயோ அப்படின்னு மேலே மூட்டையெல்லாம் வைப்பான் என்ன வைப்பான் ஃபுல்லாகி புழுவாய் மரமாயி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புன புன்கட்ச சுவா மத்தியே திண்டி ராஜசா ஜுணவ் தாமசா ஆஹ தேரோக்கி அப்படிங்கிறது ஜீவன்முக்தி பராந்த காலே பராம்தி சர்வேங்கிறது வந்து விதேமுகி அந்த விதேமுகி வர்ணனை பண்ணுற போது என்ன பண்ணியிருக்காருனா நீ பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாஜி ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கலாங்கிறது ஜீவன் தான் குறிக்கிறது அப்படி ஜீவன் இந்த உலகத்திலேயே நீ ஜீவன் என்ன தான் நான் எல்லாேருமாதிரி வாழ்ந்து கொண்டே இருக்கேன் இந்த ஞான பலம் எனக்கு சுகதுக்கத்துக்கு மதிப்பே தருது சுகம் வந்தாலும் நான் என் ரொட்டினை விடுறதில்லை துக்கம் வந்தாலும் என் ரொட்டினை விடுறதில்லை நான் எந்த புலம்பலும் புலம்புறதும் இல்லை யார்கிட்டையும் எந்த மர்மறிங்க இப்படிலாம் தலையெழுத்து என் வாழ்க்கை அப்படின்னா யார்கிட்டையும் சொல்கிறதே கிடையாது சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை துக்கத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நான் ரியாலிட்டியே கொடுக்கறதில்லை நானும் நான் இல்லை ஞானியை சொல்றேன் நீங்க யாருன்னு கேட்டா அது அவளுக்கு தெரியும் தன் தெரிவது பொய்ய இருக்க ஆக இந்த ஜீவன் முக்தியை அனுபவிச்சுட்டு ஜீவன் முக்தியை என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஞானத்தோட துவைத்தத்தை அனுபவிச்சுருக்கா அத்வைத ஞானத்தோடு பார்க்குறான் அதனுடைய உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம இதில் சொல்கிறோமே ராத்திரி ஸ்மரணத்தில் சொல்கிறோமே பஸ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் திதீயம் திஷ்டாமி நிஷ்கல சிதே கவ புஷ்யனந்தே ஆத்மா நமதுவயம் அனந்த சுக இப்போ சொல்ல போகிறது இல்லை ராத்திரி ஸ்மரணம் சொல்கிறேன் அதனால் பஸ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் தித்தீயம் பஞ்சதியில் சித்திரதீபம்னு ஒன்று எழுதியிருக்கார் வித்யாரண்ய சுவாமி அந்த ஸ்க்ரீனை பற்றி வர்ணிக்கிறார் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கலர் அந்த ஸ்க்ரீனில் வந்து நிறைய பேதமெல்லாம் இருக்குது இப்போ இந்த படத்தையே பார்த்தா சுவாமி உட்காந்துருக்கார் அவருக்கு ஒரு பீடம் இருக்குது அவர் ட்ரெஸ் போட்டுகிட்டு இருக்கார் அதில் மாலை போட்டுகிட்டு இருக்கார் அதுக்கு பின்னால் அந்த கோ வித்யாசங்கரர் கோயில் இருக்குது இங்கே சாரதாம்பா கோயில் இருக்குது ஆனால் எல்லாம் ஒரு ஸ்க்ரீனில் தானே இருக்குது ஸ்க்ரீனுக்கு அந்நியமாக ஏதாவது இருக்கா அப்போ வந்து அப்போ நம்ம வந்து எதை பார்க்குறோம் படத்தை பார்க்குறோமா ஸ்க்ரீனை பார்க்குறோமான் பஸ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் த்விதீயம் அத்வைதத்தில் துவைதத்தை பார்க்குறோம் ஸ்க்ரீன் அத்வைதம் இப்போ அத்வைத தரிசனமாக துவைத்த தரிசனமான நீ பார்க்குறத பொறுத்து பஸ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் த்விதீயம் திஷ்டாமி நிஷ்கல சிதேக்க அது மாதிரி நம்ம எல்லோரும் இந்த பிரம்மன்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற பொம்மைகள் வரையப்பட்டவர்கள் தான் நாம் எல்லோரும் நமக்கு வந்து நமக்கு இமோஷன்ஸ் எல்லாம் ரியல்னு நினச்சின்னு இருக்கோம் எத்தனையோ இமோஷன்ஸ் வந்துட்டு போயாச்சு இனி எத்தனை வரப்போறதோ தெரியாது இப்போ இருக்கிற இமோஷன்ஸுக்கு மாத்திரம் ரியாலிட்டி எனக்கு கொடுக்கணும் என்ன இந்த சனி இதுக்கு முன்னாடி பெயராமையாக இருந்தார் இனிமேலும் பெயராமையா இருக்க போற அவர் என்னதுக்கு இவ்வளவு ரியாலிட்டி ஓவர் ரியாலிட்டி பயப்படுறான் இப்படி பயமுறுத்தினா அந்த சனிக்கு என்ன கதியாகும் தெரியுமோ சனி பேரில் ப்ராப்ளமா இவனோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகுது பாவம் இந்த இந்த சாஸ்திரங்கள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்னால் இது நம்மள்ட இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியலையே இதுவே பெரிய வேலை இது பிரச்சாரம் பண்ணுறதே டமால் அடிக்கிறதே பெரிய வேலை இது வேதாந்த டிண்டி மகா பண்ணணும் அப்புறம் பேசுவோம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் பதிரங்கர்ணே பிஸ்ருணு யாம தேவாக பதிரம் பசியே மாக்ஷபிரஜத்திராகை சஸ்தனுபி பயேமேவி தஞ்சாயுந்திரோ வூஷா விவே நோஸஸ் ஓயேயனே நிரு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 ம் ஷா ஹரி ஓம் ஆதிகருநீ